நம பார்வதி வலையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் எளிவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையலை மலையானை போற்றி போற்றி சரணமென்றடியில் விழுந்து தாண்டும் அமல்காக தோன்றி கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரங்கொண்ட உமை மலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்பலரும் சிறங்கொண்ட மரையிறும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேறும் கண்ணை விட்டு நீங்கோவை அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அருகே தாளியத்தின் தலைவர் ராமச்சந்திரா அவர்களே நம்முடைய திருமுறை தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களே அன்பில் உரிய அனந்த நாகேஸ்வரன் ஐயா அவர்களே அவர்கள் இல்லத்தரசியார் ரம்யா நாகேஸ்வரன் அவர்களே அன்பரசன் ஐயா அவர்களே என்னுடைய அருமை தம்பி மீனாட்சி பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடிகளை வணங்கி தொடங்குகின்றோம் திருநாவுக்கரசு பெருமான் தில்லையிலே இருக்கிறார் தில்லையிலே நடனத்தை கும்பிடுகிறார் குனித்த குருவமும் கோப்பை செவ்வாயில் குமிழ் பனித்த சலையும் பவனம் போல் வேணியில் பால் வெண்ணீரும் இனித்த முறை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை நடராஜ பெருமானுடைய துணித்த புருவம் அவர் வாயிலை தெரிகிற புல் சிரிப்பு கிடைக்குமானால் இந்த உலகத்தில் திருஞான சம்பந்த பிள்ளையார் அடுத்து பாடிய திருநாவுக்கரசு பெருமான் அண்ணம்பாதிக்கும் தில்லை சிற்றம்பனம் அடியார்களுக்கு அண்ணம்பாதிப்பு பண்ற பொழுது ஒரு பாட்டு படிப்போம் சிதம்பரத்தை கும்பிட்டால் சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்குமா பொன்னம் பாதிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே அன்பினாலே சிதம்பரத்து பெருமானை கும்பிட்டால் இந்த பிறவி இனிமேல் உங்களுக்கு வாய்க்காது அழகான பாடல் சிதம்பரத்திலே பாடுகிறார் அது ஒன்று சொல்றார் பாருங்க தெரியாத தத்துவரை தேனை பாலை திகழியை தேவக்தம் கோனை மற்ற கணரை காற்றை கரைகடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளா அப்படி பாடியவர் அப்பர் சுவாமிகள் எங்க சிதம்பரத்தில் மத வேட முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயில் ஆய் கொண்டவன் நடராஜ இருக்கார் நினைக்கிறவர் மனசில் இருக்கார் நீங்க எவ்வளவுக்கு நினைக்கிறீங்களோ கடவுள் அவ்வளவுக்கு மனசு கொள்ள இருப்பார் அனைத்து வேடமா அம்பள கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து வீதியில புறண்டு பாடுறான் நடராஜ பெருமான் திருவீதி எல்லோரும் சொன்னார்கள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சீர்காடி சீர்காடியிலே ஒரு மூன்று வயது குழந்தை தோருடைய சிறியன் என்று என்று அப்பர் சுவாமிக்கு சொன்னார்கள் அப்போ அப்பர் சுவாமிக்கு வயசு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வயசு சம்பந்தர் குறக்கிற பொழுது அப்பருக்கு அறுபத்தி நாலு வயசு சம்பந்தர் கைலாசம் போகிற பொழுது அப்பருக்கு எண்பது வயசு அதுக்கு அடுத்த வருஷம் அப்பர் சுவாமிகள் கைலாசம் போறார் எண்பத்தோரு வயசில் அப்போ இப்போ அறுபத்தேழு வயசு அப்பர் சுவாமிகளுக்கு சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்த பொழுது ஐம்பத்தோரு வயசு இருக்கு இப்போ திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டால் சீர்காழியில ஒரு குள்ள வண்டமிழால் எழுதுமறை முடிந்த சார்ந்த வேதத்தை எழுதி படிக்கிற படக்கம் இல்ல சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அத்தியாயனம் பண்ணித்தான் படிக்கிற படக்கம் அதனால அதுக்கு எழுதா கிழவி எழுதாமறைன்னு பேரு இவரு வேதத்தை தமிழ் செய்தாரா ஞான சம்பந்தர் அதனாலே வந்தமிழார் எழுதுமறை முடிந்த பிரான் திருப்புகணி மருந்து சார்ந்தார் சிதம்பரத்துல கும்பிட்டு அப்பா சீர்காழிக்கு வர்றார் சீர்காழிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு போகல ஒரு முறை வழிபட்டதோடு சரி சீர்காழிக்கு வருகிறார் அப்பர் வருகிறார்னு யாரும் சொல்லிவிட்டாங்க சம்பந்த சுவாமிக்கு அப்பர் எப்பவும் தனியா தான் வருவார் சம்பந்த சுவாமி அடியாரிகள் சூழ இளவரசனா வருவார் அப்பர் சுவாமி அடியவர் தொண்டர் தனியாத்தான் வருவார் ஒரு உளவாரப்படையோட வருவார் இவர் தெரிஞ்சு போச்சா சம்பந்த சுவாமி அங்கிருந்து ஓடி வந்து காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்து அன்பர் புடை சூழ எழுந்த அருளி முன்னே வந்தார் சம்பந்தருக்கு பின்னால ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எல்லாரும் துடைசோடு அப்பரடிகளை வரவேற்க சீர்காழி கரைக்கி வந்துட்டாங்க சிதம்பரமும் சீர்காழியும் பக்கத்துல கொள்ளிடத்துக்கு இந்த பக்கத்துல சீர்காழி அந்த தாண்டி போனா அந்த பக்கம் சிதம்பரம் அவ்வளவுதான் சீர்காழிக்கு எல்லோரும் வருகிறார்கள் அப்புற பெருமான் சீர்காழிக்குள்ள வர்ற பொழுது வரவேற்றார்கள் இந்த பாட்டை பாருங்க பெருதலுடன் அடிபணிய திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து வர்றார் அதுக்குள்ளே சம்பந்தர் சுவாமி அடியார்கள் கூட்டத்தோட வந்து அவரை சுத்தி நின்று சம்பந்தர் முதல்ல அவர் கால்வாய் விடுத்தார் வயசிலும் பெரியவர் அறுபத்தி ஏழு இவருக்கு மூணு வயசு அது கொஞ்சம் கூட வச்சுங்க ஒரு அஞ்சு வயசுக்கலாம் ஒன்னும் தப்புல வித்தியாசம் அறுபத்தி நாலு வயசு காலில் விழுந்தாரா அவர் குளிர் முன்னாலே இவரை எடுத்தி விடையின் மேல் வருவார் தம்மை அழுதழைத்து கொண்டவர் தான் அவரே என அவரும் அடியேன் என்றார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை என்று சொல்லி கூப்பிட்டார் அப்பா மாதிரி அவர் என்ன பண்ணுமா அடியேன்னா உடனே வேலைக்கேன்னு தெரியுமா நீங்க அப்பா நீங்க என் கால விழக்கூடாது அப்படின்னாரா சம்பந்தன் இவரு நான் அடியேன் அதனால காலில் விழலாம் எப்படி இருக்கு ரெண்டு பேரும் சந்தித்தார்கள் எல்லா அடியார்களும் மகிழ்ந்தார்கள் உலகலாம் வார்த்தையை திரும்ப வைக்கிறார் உலகலாம் வார்த்தை சேர்க்கலார் பெருமான் பெரிய புராணம் பாடுறதுக்கு நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் என்று ஏன் அப்படி அடியெடுத்து கொடுத்தா தெரியுமா பெரிய புராணம் சைவத்துக்கு மட்டும் உரியது அன்று பெரிய புராணம் தமிழுக்கு மட்டும் உரியது அன்று பெரிய புராணம் தமிழ் மட்டும் உரியது அன்று பெரிய புராணம் பாரதத்துக்கு மட்டும் உரியது பெரிய புராணம் உலகத்துக்கெல்லாம் உரியது அப்பாவும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியே அது அப்பாரும் அடிச்சார்ந்தார் சீனாவிலிருந்து ஒருத்தர் சிவான்னு சொன்னார் அவரும் பெரிய புராணத்துக்குள்ளே வந்துடுவார் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் நடராஜாவை கும்பிட்டா அவரும் பெரிய புராணத்துக்குள்ள வந்துடுவார் அடியார் கூட்டத்துல அவருக்கு ஒரு மரியாதை அவருக்கு பேரு தெரியுமா அப்பாலும் அடிச்சார் அதனால இது எல்லாருக்கும் உரியது உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாரா இந்த உலகராம்கிற வார்த்தையை பெரிய புராணத்திலே பதினாலு இடத்துல வைக்கிறார் சேர்க்கலார் சிவபெருமான் போட்ட முதல் வியாபாரத்துக்கு முதல் போடணுமா இல்லையா வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார் முதல்னா என்ன அர்த்தம் கேபிட்டல் ஒரு அர்த்தம் முதல் வார்த்தைன்னு ஒரு அர்த்தம் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார் அந்த வார்த்தையை வைக்கிறார் போற்றி பெருகும் ஒளி நிறைத்தார் உலகம் எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க இந்த பக்கம் திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் பக்கம் தெளிக்கிறாங்க எப்படி இருக்கா ஒண்ணு அருக்கடல் இன்னொன்னு அன்பு கடல் அருள் பெருகுடல் அன்பு செறி கடல் இரண்டு கடலும் இன்னொன்னு என்ன தெரியுமா பொருட்சமய முதல் சைவ பெற்ற புண்ணிய கண் இரண்டு சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணும் இடது கண்ணும் மாதிரி நின்றார்களாம் மூணாவது சிவபெருமான் திருவருள் மாதிரி அம்பாள் திருவருள் மாதிரி திருநவுன் நின்னாராம் கோயிலுக்கு போன ரெண்டு பேரும் இருக்கடு உண்டவர் அருளும் அகிலமெல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போறதை பார்த்தார் அன்பு கடல் அருளும் சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணும் இடது கண்ணும் ஏன் சொன்னார் தெரியுமா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மூன்று முறை சந்திக்க போகிறார்கள் இது முதல் சந்திப்பு பின்னாலே திருப்புகலூரிலே திருவேடி முடலையிலே திருமலை காட்டிலே ரெண்டாவது சந்திப்பு மூன்றாவது திருப்பூந்து சந்திப்பு இந்த மூணு பேர் ஊருக்கெல்லாம் போட்டு அங்கங்க சந்திச்சுக்குவாங்க சந்திப்பு மாதிரி ஓமைகள் மூணு வச்சால் சீர்காழி கோவிலுக்குள்ளே சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள் ஆயிரத்தி நான் சீர்காழி கோவிலுக்குள்ளே போய் கும்பிடுறேன் அங்க ஒருத்தர் தோளுடைய சிறியன் பாடிட்டு இருக்கார் அங்க பாண்ட பாட்டு யார் தெரியுமா பாடினவர் கண்ணீர் வந்துடும் சீர்காழி கோவிந்தராஜன் எங்க சீர்காழி அவர் சொந்த ஊர் அழகா பாடிக்கிட்டு இருக்கார் எனக்கு மகிழ்ச்சி அற்புதமா பாடி முடிச்சார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி போய் நிற்கிறார்கள் அப்படே உங்கள் தம்பிரானாரை பாடும் சம்பந்த பிள்ளையார் சொல்ற அப்படே உங்க சிவபெருமான கும்பிடுங்க இது எப்படி இருக்கு அவர் சிவபெருமான் அவருக்குத்தான் சொந்தமா இவருக்கு சொந்தம் இல்லையா உங்கள் சருமானிக்கும்படுங்கள் பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான் இன் பாதம் எல்லாம் நாளு புள்ளினம் ஏந்தின என்பர் உலகமெல்லாம் அழிஞ்ச பொழுது நீ உலகத்தை தாங்கினாய் என்று சொல்வார்கள் கால் கொண்டவன்மை சடையறித்தாடும் கடுமளவர்க்கு ஆளன்றி மற்று உண்டோ அந்த நாளியகல் இடமே சம்பந்த சுவாமிகளுக்கு முன்னாலே அப்பர் பெருமான் சீர்காழிய பாடுகிறான் பாடிட்டு ரெண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள்வுலக்காவ பத்தி ஒரு சொல்றான கை வலிக்கு இந்த குழந்தை தாளம் போட்டு பாடுது மூணு வயசு குழந்தை கை சிவபெருமான் தாளம் கொடுத்தாராம் ஓசை கொடுக்கல அம்பாள் ஓசை கொடுத்தாராம் புரியுது இவர் தாளம்தான் கொடுக்க முடியும் அதுல அருள் ஆற்றல் பவர் அம்பாள் சக்தி தான் கொடுக்க முடியும் சிவன் தாளம்தான் கொடுப்பாரு தட்டுன்னா சவுண்ட் வராது அம்பாள் தான் ஒலி கொடுப்பா அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகி பேரு மடையில் வாழை பாய மாதரா பொய்கை கோல காவுலான் சாம்பல் பூச்சு உடையும் கொண்ட உருவம் சமுந்தர் பாடுறார் இந்த பாட்டு இருக்கட்டும் இவர் கோலக்காவுக்கு போனார்கள் கும்பிட்டார்கள் அப்புறம் சம்பந்தரை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் சுவாமி தனியா போறப்பட்டுட்டார் திருக்கருப்பரியலூர் திரு திருநீடூர் திரு குறுக்கை திரு குறுக்கை வீரட்ட சாமி கும்பிட்டுக்கிட்டே வராள் இந்த குறுக்கையில் ஒரு பாட்டு ஒரு தேவாரம் நீட்டினை நிறைய பூசி விபூதி எப்படி பூசணுமா நிறைய பூசணுமா இப்படி பூசிட்டு அப்படின்னு அழைச்சுக்கொள்றான் கூடாதான் நீட்டினை நிறைய பூசி நித்ததும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரி தாட்டும் அந்த கொள்வான் சாத்து நாள் அற்றற்றதென்று தருமராஜர்காய் வந்த குமைப் குமைப்பது போலும் குறுக்கை வீரற்றனாரே என் அர்த்தம் திருநீற்றை நிறைய பூசி ஒவ்வொரு நாளும் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு பிராமண பிள்ளைக்காக யார் யார் மார்க்கண்டே வயசு தான் வாழ்க்கை சொல்லிவிட்டார்கள் அந்த பிள்ளை சிவலிங்கத்தை போய் கட்டி தழுவி கொண்டது யமலர் இருந்து ஒரு பாச கயிற்று முட்டாள் ஏன் தெரியுமா மார்க்கண்டேயன் மேல மட்டும்தானே வீசண முட்டாத்தனமா பதட்டத்துல சிவபெருமானுக்கும் சேர்த்து போட்டு இழுத்தான் வேலை உடுத்தவர் மேலே பாசத்தை வீசிட்டான் அதனால வந்தார் ஒரு உத உதச்சா விழுந்தாச்சு அதை சொல்ற குறுக்கை வீரட்டனாரே அங்கிருந்து புறப்பட்டார் பல ஊர்களுக்கு வருகிறார் திருப்பலனத்துக்கு வருகிறார் திருப்பலனம் இப்ப பேரெல்லாம் மாத்தி திருப்பயணம்னு ஆக்கி அதை பிரஸ்தான அந்த காலத்துல அதுக்கு பேர் திருப்பழனம் படனம்னா வயல்னு அர்த்தம் வயல் சூழ்ந்த இடம் திருப்பழனம் வெயில வர ஒரு தண்ணீர் பந்தல் தெரியுது இந்த வரலாற்ற நம்ம திரும்பவும் சொல்லுவோம் தண்ணீர் பந்தல் தெரியுது இப்ப சுருக்கமா பார்ப்போம் தண்ணீர் பந்தலை அப்படி பார்க்கிறார் கண்ணு சரியா தெரியல ரொம்ப தாகம் எடுக்குது உள்ள போனார் ஒருத்தர் அமுதமான தண்ணீர் கொடுத்த தண்ணீரை குளிச்சுட்டார் இப்ப பார்க்குறார் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் போட்டிருக்கு அரசு ஆச்சரிய மூன்றாம் சார்ஜ் நான்காம் சார்ஜ் பேர் வைக்கிற ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கார் அவர் ஒரு அந்தனர் அவருக்கு அப்பூதி அடிகள் இவர் கேட்ட தண்ணீரை குடிச்சுட்டு இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார் இந்த பந்தலை என் பெயரிட்டு அப்படின்னு சொல்லலை நானா இருந்தேன் என்ன சொல்லுவேன் என் பெயர்ல யாரையா வச்சிருக்கா என் பெயர்னு சொல்லலை இப்பெயர் அதுதான் அப்பர் சுவாமி அதுதான் சேக்கலாறு வாக்கு என் பெயர்ன்னு சொன்னா ஆனவம் இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் எல்லாரும் சொன்னாங்களா இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்கொரு அப்பூதி அடிகள் செய்தார் தப்பின்றி எங்கு மூலர் அவர் தான் செய்தார் அவரு பேர் இல்லை எல்லாரும் வைப்பாரு டியூப் லைட் வாங்கி கொடுத்து விட்டு ராமசாமி சட்டியார் மகன் கோவிந்தசாமி சட்டியார் ஊ பயம் எழுதி வைக்கிறார் உபயம் எழுதி இடம்பத்தியா ஊன மேல பயம் கீழ டியூபலை ஐநூறு ரூபாய் எழுதுறதுக்கு கூலி அறநூறு ரூபாய் இந்த அந்நேயத்தை எங்கே போய் சொல்றது அவர் இப்பந்தர் இப்பெயரிட்டு யார் அவர் துன்றிய நூல் மார்பரும் துன்றிய நூல் மார்பர் அந்தவர் துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதி யார் மனையின் கண் சென்றனர் வீட்டுக்கு போயிருக்கார் இப்ப தான் போயிருக்கார் அதுவும் பக்கத்தில் அந்த தெரியுது எப்படி சொல்றான் பாருங்க ஒரு வினாவுக்கு இத்தனை விட அங்க கன்று முனிவரும் போய் அப்போது அடிகளால் தங்கு மனை கடைத்தலை முன் சார்பாக வாசப்படியில் போய் நிற்கிறார் இரண்டாவது திருநாவுக்கரசு மூணாவது திருநாவுக்கரசு நாலாவது திருநாவுக்கரசு பொன் குழந்த திருநாவுக்கரசி மாடு கண்ணுக்குட்டி அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு படி தராசு அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு ஒரு நாளைக்கு நூறு முறையாவது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு மந்திர மாதிரி சொல்லுவாராம் அவர் திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை அதான் வேடிக்கை டிவியா இருந்துச்சு பாக்குறதுக்கு இவர் எங்கேயோ இருக்கார் அவர் எங்கேயோ இருக்காரு பார்த்தது இல்லை இப்ப அவரே வந்து இவர் விட்டு வாசப்படுத நிக்கிறார் கும்பிட போன சாமி குழுக்களை வந்து வாசப்பட நிற்கிறேன் ஆனால் அவர்தான் திருநாதக்கரசுன்னு இவருக்கு தெரியாது யாரோ சொன்னாங்க ஒரு சிவனடியார் வாசப்படுத நிக்கிறார் சிவனடியாரா உள்ள இருந்து ஓடி வந்தார் இவர் உளவாரப்படையோட நிக்கிறார் கையில அங்கிருந்து வந்தவர் கும்பிடணும் யாரு முதல்ல கும்பிடுறது நம்மள இருந்தா யோசிப்போம் தெருவில் போவான் அங்கயா கும்பிட்டா நம்ம கும்பிடுவான் பார்க்கல நம்மளும் பார்க்காத மாதிரி போயிடுவோம் தெரிது தெரியுமா அவரு கும்படி முன்னாலே இவரு கும்பிட இவரு கும்பிடு முன்னாலே அவரு கும்பிட விழுந்துட்டாங்க ஆச்சரிய இரண்டு பேர் எந்திரிக்கிறாங்க இவரை பார்த்து அவர் கும்பிடுறார் ஐயா இந்த தலையில கங்கையாத்திரையுடைய சிவபெருமான் அன்பருக்கு நீ தண்ணி பந்தல் வச்சிருக்க இது எப்படி இருக்கு சிவபெருமான் தலையில கங்கையே இருக்கு அவர் அன்பர்களுக்கு நீ தண்ணீர் பந்தல் வச்சிருக்க எழுதாம வேற பேர் ஏன் எழுதண ஆறியின் ஜடிமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் வரும் தண்ணீர் பந்தரில் நுன்பேர் எழுதாது வேறொரு பேர் உன் வேண்டிய காரணம் எங்கொள் கூறும் வேறொரு பேர் எழுதிக்கிறீங்க என் பேர்னு சொல்லண நீ யார்த்த பார்த்தாக்க ஒரு நல்ல மனுஷமா தெரியுது கடல்ல கல்லோட கட்டி போட்ட பொழுது தப்பிச்சாரு அவரை பத்தி உலகம் கூட தெரியுமா உனக்கு தெரியாது கொங்கு கடல் கல்வி போன் தேரும் அவர் பெருமை அங்கனத்தில் அறியாதார் யார் உள்ளதே திருநாவுக்கரசர் பற்றி தெரியாதவன் யார் இருக்கா மங்களமாம் திருவேடம் உடம்பெல்லாம் விபூதி வேற மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை மொழிந்தீர் என் குறைவீர் நீ யார் இயம்பும் நீ எங்கிருந்து வர்ற உன் பேர் என்ன சொல்லு கோபம் கொந்தளிக்குது திருநாவுக்கரசர் வேறொரு பேர் சொன்ன கோபத்தை திருநாவுக்கரசர்ட்டே காற்றாரு அதான் சஸ்பென்ஸ் சேர்க்கல எங்க கொண்டு போறார் இப்போ இவர் சொல்ல திருநாவுக்கரசு என்ன சொல்றாரு சூலைய குடுத்து அருள் செய்ய அருள் வெறும் சூளையான் எங்க ஆண்டவன் ஒரு குழந்தைய குடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவான் ஆண்டவன் செல்வத்தை கொடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவான் ஆண்டவன் சூளை நோயை கொடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவோமா யோசிச்சு பாருங்க அது அது சூழல்ல சாதாரண சூழலையா இருந்தா எவனோ ஒரு வைத்தியம் தீர்த்து இது பெருஞ்சூளை அதனால கடவுளை பாட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு திருமறையோர் அதுநாவுக்கரசரவன் பெருமை பெருக்கொள்ள அடைந்து நான் அடியேன் அந்த சிறியவன் அவர் எல்லாம் பெரியவனா வச்சு பேரெல்லாம் இவர் பேரை வச்சுட்டு இருக்க இவர் பெருதும் உணர்வில்லாத அறிவில்லாத சிறியேன் நான் என்றார் எப்படி இருக்கும் விழுந்து விழுந்து விழுந்து நாலு முறை கும்பிடற அந்த தண்ணீரை ஏன் உள்ளே மனசுங்கிற கல் இருக்க திருநாவுக்கரசர் பாதம் பட்ட தண்ணீர் இந்த மனக்கருங்க மனம் உன்னுடைய திருவடியாகிற தாமரப்பு வந்து சேருமா கலந்து உள்ள கு எல்லாருக்கும் சந்தோஷம் சாப்பாடு தயார் பண்ணு சந்தோஷம் விருந்து அதுவும் சிவனடியார் திருநாவுக்கரசர் சாப்பாடு அருமையா தயாராகுது திருநாவுக்கரசர் சிவாய நம சிவாய நம என்று நீரணிந்தேன் சொல்லிட்டு இருக்கார் எல்லாம் சாப்பாடை தயாராகிவிட்டது பரிமாறுறதுக்கு இலை வேணும் மூத்த பிள்ளைக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசர் மூத்த திறனாவை கரசி இலை எடுத்துக்கிட்டு வா தோட்டத்துக்கு போனா விரிச்சு இருக்கிற இலையை எடுக்கப்படாது ஏன்னா அதில் காக்கா எச்சமிட்டு இருக்கும் அடியார்களுக்கு அதில் சோறு போடக்கூடாது இந்த பொன்மயமான இலை அப்படி சுருண்டு இருக்கும் வாழைத்தோப்புல போய் பார்த்தா தெரியும் கடையில் போய் வாங்கின வாழ்க்கை தெரியாது வாழைத்தோப்புல அப்படி சுருண்டு இருக்கும் அந்த சுருண்ட இலையத்தான் எடுக்கணும் எடுத்து விரித்து அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் இது முறை கொண்டு வந்தா போறான் எடுக்க போனா உள்ள சுருண்டு இருக்கு அதை அப்படி கையினால பிச்சு எடுத்தான் உள்ள ஒரு பாம்பு வெயிலுக்கு ஆட்டமாட்டாமல் கிடந்தது இவ கையை வச்ச உடனே ஒரு போடு கையில் போட்டுது அவளுக்கு தான் பாம்பு கடிச்சு போச்சுன்னு பையனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பையனாக இருந்தால் எதையே தூக்கி எரிஞ்சுட்டு போயிருப்பேன் இந்த ஆள் வேலைக்கு போகவே மாட்டேன் முதல்ல போனவரில் மற்றதெல்லாம் ஓடி இந்த வர்றான் கையில பிடிச்சிட்டு கிடந்தானா ஏன் ராவணன் தான் சீதைய தூக்கிட்டு போனான் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு தான் சாகனம் மெய்ப்பொருள் நயனார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாராம் முத்தூட்டிட்டு போன தத்தன் அவனை தாயார் பால் வைத்து படிமையில் விழுந்தான் படினா பூமிதான் விழுந்துட்டான் உடம்பு கருகி போச்சு ஓடி வந்தா என்ன ஆகும் ரத்த ஓட்டம் வேகப்படுது விஷம் வேகமா பரவும் கருவி போச்சு விழுந்துட்டா கடுமையான பாம்பு விஷம் தெரிஞ்சு போச்சு வைத்து படிமையல் விழுந்தான் தடர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் புளம் வகைத்து முற்று நோக்கி உதிரஞ்சோர் வடிவும் ரத்தம் கொற்றத பார்த்தார்கள் திருமேனிய பார்த்தார்கள் பாம்பு கடித்தது என்று தெரிந்து கொண்டார்கள் இந்த உடம்ப ஒரு பாயில சுருட்டி உள்ள வச்சுட்டு அடியார் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க வந்திருக்கார் செத்தவன் செத்து போயிட்டான் அப்புறம் தூக்கி போடுவோமே இப்ப என்ன ஒரு பாயில சுருட்டி உள்ள வச்சாச்சு பிணத்தை குழந்தைய மூத்த பிள்ளைய அப்பா செத்து போனா ஆறு மாத்தைக்கு துன்பமா அம்மா செத்து போனா ஒரு வருஷத்துக்கு துன்பமா பெண்டாட்டி செத்து போனா அடுத்த கல்யாணம் பண்ற வரைக்கும் துன்பமா துன்பம் அதுவே இறந்து போனா அவன் சாகுற வரைக்கும் துன்பம் மூத்த பிள்ளை எனக்கு நீ பண்ண வேண்டியத பூரா உனக்கு நான் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கின்ற அப்படின்னு இந்திரஜித்து செத்த பொழுது ராவண அடுதான் அதே மாதிரி பிள்ளைய சுருட்டி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு வலதுகைமா எப்படி எடுக்கிற உப்பே இந்த பக்கத்துல வைக்கணுமா இப்ப நான் தான் சாப்பிடறேன் அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் இந்த பக்கத்தில் இப்படியா கொண்டு போக முடியும் ஒவ்வொரு முறையும் அழகா நீ வெட்டி எடுத்து எடுத்தீங்க சேர்க்கலா சாப்பாட்டை பத்தி சொல்ற விருந்து எலை எப்படி போடுறதுன்னு சொல்ற போட்டு வச்சு திருநாவுக்கரசரை கூப்பிட்டாச்சு வந்து இலையில உட்கார போனவர் எல்லாருக்கும் திருநீறி கொடுக்கணும் அடியார் சாப்பாட்டுக்கு உதவ மாட்டான் இதுவரை உதவிட்டான் கரசி பூச்சி இருக்கிறவரை உதவிட்டான் இனிமே உதவ மாட்டான் இவருக்கு ஒரு தடுமாற்றம் செவ்விய திருக்குள்ளத்து ஓர் தடுமாற்றம் சேர நோக்கி மெய் விரித்து உரையும் மெய் விரித்து உரையும் மெய் விரித்து உரையும் என்ன அர்த்தம் சொல்லு இன்னொரு அர்த்தம் மெய்னா உடம்பு பாய்குள்ள சுருட்டி இருக்கிற உடம்பு அதை விரிச்சு காட்டு மெய் விரித்து உரையும் என்ன வார்த்தை வாருங்க மெய் விரித்து உரையும் சுருட்டியில் வச்சிருக்கு வினி புரிஞ்சு போச்சு போய் கொண்டாந்து போட்டா பய செத்து கிடக்கிறான் கடவுளே அநியாயமா இருக்கு குழந்தையா இந்த குழந்தைய காப்பாத்தனும் ஒன்று கொலாம் இரண்டு கொலாம் மூன்று கொலாம் கடைசி பாட்டு பத்து கொலாம் இந்த கொலாம்ங்கிறது ஏதோ ஒரு மந்திரமா இந்த மந்திரம் சொன்னா விஷம் இறங்குமா அதற்கு எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கார் சாமி ஒன்று கொலாம் இரண்டு கொலாம் மூன்று கொலாம் எல்லா பாட்டும் அப்படியே வரும் அவ்வளவுதான் அந்த குழந்தை எந்திரிச்சு கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போனார் சிவபெருமானே அவரை பாடுற பொழுது அப்பூதியடிகளையும் சேர்த்து பாடினார் அஞ்சு போய் கலிமெலிய அடல் ஓம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுது இந்த தூக்கிய திருவடி இருக்கே அது அப்பூதியடிகள் தலையில வச்ச திருவடியான் அப்போ குஞ்சிப்பூன்னு தெரியுமா இந்த தூக்கிய திருவடியில் வைக்கிற பூ அந்த பூ எது இவர் தலையான் அப்போ இவர் தலையில் திருவடி படுதுன்னு அர்த்தம் எல்லாம் பாடினார் புறப்பட்டார் அப்போது அடிகள் வரலாறு பின்னால வரப்போகுது தனி அடியார் ஆண்டவனை கும்பிடாம திருநாவுக்கரசரை மட்டும் சொல்லி குரு வருளால் கடைத்தேர்ன ஆள் அப்போது அடிகள் திருநாவுக்கரசு பேர் மந்திரம் அங்கிருந்து திருநாவுக்கரசர் புறப்பட்டார் திருச்சேரி திருவாஞ்சியம் திருவாரூர் வந்துட்டார் திருவாரூர் கோயில் அற்புதமான கோயில் நமினந்தி அடிகள் நீரால் வழக்கு போட்ட கோயில் திருவாரூர்ல ஒரு சின்ன கோயில் இருக்கும் கோயிலுக்கு பக்கத்துல திருவாரூர் அறநெறின்னு பேரு நமினந்தி அடிகள் அந்த கோயிலுக்கு வழக்கு போட போனாரா பின்னால வர அந்த வரலாறு வரப்போகுது ஒரு வீட்டுக்கு போடணும் நீ யாருக்கு சிவன் கோயிலுக்கு போயா சிவபெருமான் தலையில கங்கை இருக்கல தண்ணியை ஊத்தி விளக்கு போடுப்போ அங்க இருந்தவன் சமனை தண்ணிய ஊற்றி விளக்கு போடு போ தண்ணியை ஊத்தி வழக்கு போட முடியுமா யோசிக்கிறார் சிவபெருமானுடைய கட்டளை மேலேந்து வருது குளத்து தண்ணீரை நீரை எடுத்தார் போட்டார் விளக்கு அருமையா எரியுது நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் உண்மையாமலிங்கசாமி பாடுறார் அவர் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சி அடைந்துச்சு ராமலிங்க சாமி ஒரு வீட்டுக்கு போனார் ராத்திரி அந்த அம்மா சொன்னாங்க சாமியும் நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் உட்காந்து ராத்திரி பூரா முடிச்சு எழுதுவீங்க இந்த விளக்கை வச்சிருக்கேன் இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் குறைஞ்சி போனால் எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க உங்கள் வலது பக்கம் நீங்கள் உட்காந்துருக்கல செம்புல தண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்கன்ட்டு போயிட்டான் சாமி பாட்டு எழுதிக்கிட்டே இருந்த வேகத்தில் எண்ணெயை ஊற்றாம இந்த செம்பு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தார் எதில் விளக்கில் விடிஞ்சு வந்து பார்க்கிறா என்னை அப்படியே இருக்கு தண்ணியறிஞ்சிட்டு கடவுள் திருவருள் நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் அப்படி எரிஞ்சு அதே மாதிரி இதையெல்லாம் பாடுறார் அப்பர் சுவாமிய திருவாதிரை திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கும் நம்ப தொடர்பு உண்டு திருவாரூர் மண் புத்திடம் கொண்டார் சிதம்பரம் ஆகாசம் தொடக்கம் மண் மேல இருக்கிறது ஆகாசம் வானாகி மண்ணாகி சிதம்பரத்துல நடராஜா பொன்னம்பலம் திருவாரூர் தியாகராஜா பூ அம்பலம் அலங்காரம் சிதம்பரத்தில் ஒரு இரகசிகம் திரை திருவாரூர்ல இரகசிகம் திருவாரூர் பெருமானை நீங்க முழுக்க பார்க்க முடியாது உடம்பு மறைச்சிருப்பார் முகத்தை தான் பார்க்கலாம் வருஷத்துல ஒரு நாள் வரது பாதம் பார்க்கலாம் வருஷத்துல உலகம் திருவாரூர் உண்டாகிற்றுன்னு அப்பருசாமி பாடுறார் முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்டனாலே திருவாதிரை அன்னைக்கு நடராஜா திருவீதி விழா வர்றார் ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் திருப்புகலூர்ல முருகநாயனார்னு ஒருத்தர் அவரு மரம் கட்டியிருக்கார் கோயிலுக்கு திருப்பணி பூ கொடுக்கிறது நந்தவனம் போட்டு அபிஷேக தண்ணீர் கொடுக்கிறது அபிஷேகத்துக்கான திரவியம் கொடுக்கிறது பாட்டு பாடுறது முருகநாயனார் சந்திப்பு எங்கே திரு புகலூர் முருகநாயனார் மனம் இரண்டாவது சந்திப்பு இரண்டு கடல்கள் ஒன்றாய் எழுந்த மாதிரி இருக்கிறது எல்லா அடியார்களும் கும்பிட்டார்கள் அவர் கேட்டார் அப்பர் சுவாமி சம்பந்தன் அப்பர் சொல்றார் நான் திருவாரூர்ல இருந்து திருவாரூர்ல என்ன விசேஷம் திருவாதிரை விசேஷம் அப்படியா திருவாதிரை அன்னைக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க ஒரு குருநாதர் கேட்க ஒரு குருநாதர் பதில் சொல்ற திருஞார சம்பந்தருக்கு தெரியாதா திரியான அத்தூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முத்து முத்து பல்லக்கு மணிப்பொற்க மணியினால் ஆன கவரிகள் வீச எம்பெருமான் பல்லாக்கில போகிறார் பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய ஆண்கள் சேயார் நல்லார் தீயார் எல்லாரும் போறாங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் பக்கத்துல உள்ளவன் தூரத்துல உள்ளவன் பிடி தீரும் என்று நம்ப பெருமக்கள் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்று சொல்லொண்டு போகிறார்கள் அணியார் ஆரூர் ஆதுரையின் அது வண்ணம் திருவாதிரை அப்படி இருக்கு துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் சிவபெருமான நாட்கள் உன்னை என்னைக்கு கும்படுறையோ அந்த நாள் துன்பமான நாள் இன்பம் நுண்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும் உன்னை கும்படுற நாள் இன்பமான நாள் மகாத்மா காந்தி அடிகள் மாலையில ஒரு பிரார்த்தனை கொண்டு தவறான எண்ணங்களுக்கு தலைவர் உள்ள புகுந்துட்டான் இன்னைக்கு இவர் கடவுளை கும்பிடக் கூடாது என்னத்தையும் மனசை மாத்தனா இவர் அன்னைக்கு சாமி கும்பிடல பிரார்த்தனை கிடையாது போச்சு மறுநாள் காலையில எழுந்திரிச்சாங்க நேர்த்திக்கு அவருடைய பிரார்த்தனையை கெளுத்தியே இன்னைக்கும் கெடுக்க கூடாதா சாத்தான் சொன்னானா நேர்த்தி கெடுத்ததுனால இன்னைக்கு நாலு கொண்டு அதிகமா பண்றாரு உட்கார்ந்து இவருக்கு எடுக்க கூடாது புரியுதா அது மாதிரி உன்னை தொழாத நாட்கள் துன்பம் உன்னை வழிபடக்கூடிய நாட்கள் இன்பம் என்று பேசக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் போறாங்க அங்க திருவாரூர் திருவாதிரை அப்படி சம்பந்த சாமி சொன்னாரா அப்ப நாம் போய் பார்த்துட்டு வரேன் திருப்புகலூருக்கு பக்கம் திருவாரூர் நாம் போய் பார்த்துட்டு வரேன் அவரு போயிட்டார் இவர் திருப்புகலூருக்குள்ளே வர்றார் பார்க்க வேண்டிய திருத்தலம் திருப்புகலூர் இங்கே இருக்கு திருவாரூருக்கு பக்கம் திருக்கண்ணமங்கை திருவாரூர் திருப்புகலூர் திருச்செங்காட்டங்குடி கொஞ்சம் தள்ளி வந்தால் திருநள்ளாறு காரைக்கால் எல்லாம் அங்கேக்குள்ள நான் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடிக்கு போன பொழுது இது எல்லாம் கும்பிடக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைச்சிது திருச்செங்காட்டங்குடி அதன்குடி சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்த இடம் திருச்செங்காட்டங்குடி அந்த வரலாறு பின்னாலே வரும் திருச்செங்காட்டங்குடிக்கு போறார் சிந்தை மயக்கருத்திருவருளினுடைய திருநள்ளாறு திருநள்ளாற்றுக்கு என்ன பெருமை நம் ஆளுகள்லாம் மொத்தமா போயி சனீஸ்வரனை மட்டும் கும்பிட்டு விட்டு மூல விக்கிரகமா இருக்கிற சிவபெருமானை கண்டுகாம வந்துடக்கூடிய ஊர் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு தங்க கவசம் ஏண்டா எப்பிட்றா உள்ள வந்தேன்னு கேட்பார் அவரை கும்பிடாம இவரை கும்பிடுறான் சுத்தி சுத்தி வர்றான் ஏன் ஐயா விட்டாச்சரி ஐயா விட்டாச்சரி உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா மேல சாட்டிலை சுத்தி பாருங்க இந்த சாட்டிலைட் திருநள்ளாத்துக்கு நேர மேல வர்ற பொழுது எல்லா இயக்கமும் நின்று போயிடலாம் அப்புறம் திரும்ப இயங்குதான் ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கான் அப்போ சனி கிரகத்திலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எங்க அதிகமா பாயுதோ அந்த இடம் திருநள்ளாறு அதனாலே அந்த செயல்பட முடியாமல் அந்த விஞ்ஞான கருவிகள் சோர்ந்து போகின்றன திரும்ப அதை ரீகெயின் பண்ணிக்கிறான் பத்திரிகையில் போட்டிருக்கான் திருநள்ளாரு உள்ளாராதோர்மா திருநள்ளாரா திருநள்ளாரா திருநள்ளாரா என்று சொல்ல வேண்டும் திருமருகல் பக்கத்தில் உள்ள ஒரு திருத்தலம் பெருகலாந்தவம் அஞ்சாம் திருப்பறை அப்புற சுவாமி தேவாரா தவம் பெருகலாம் வேதமைத்தன்மை தீரலாம் திருகளாகிய சிந்தையை திருத்தலாம் இந்த மனசு திருகளான மனசு எங்க போக கூடாதுன்னு சொல்றமோ அங்கதான் போதும் நாய நினைக்காம மருந்தை சாப்பிடணும்னா சாப்பிடற போதெல்லாம் நாயத்தான் நினைக்கும் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் திருவாரூர் போய் கும்பிட்டு அவரும் திருப்புகலூருக்கு வந்துட்டார் திருப்புகலூரில் முருகநாயனார் உட்கார்ந்திருக்கார் திருச்செங்காட்டங்குடியில இருந்து சிறு தொண்டர் வந்துட்டார் ஆக முருகநாயனார் சம்பந்தர் அப்பர் சிறு தொண்டர் இந்த சம்பந்த சுவாமி கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ன்னு ஒருத்தெடுப்பவர் சம்பந்த சுவாமி பாட பாட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுவார் அவர் மனைவி மதங்க சூடாமணி யாழ் அந்த பாட்டை எல்லாம் எழுதிக்கு வந்தார் எல்லாரும் ஒன்ன கூட்டாங்க அஞ்சாறு அடியார்கள் வந்தாச்சு திரு கடவுருக்கு என்ன பெருமை அம்பாருக்கு பேரு அபிராமி அவள் பெருமை ஒரு பக்கம் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்த இடம் திருக்கடவூர் குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடவூர் நம்ம முன்னால சொல்லி இருக்கிறோம் இந்த வரலாற்றை குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடூர் போற காலையில எந்திரிச்சு குளிச்சு பித்தனுக்கு பித்தனாகி யார் பித்தன் சிவபெருமான் அவனுக்கு பித்தனாகி மலர்கள் கொண்டு வழிபட்டால் விடற்கு தூபம் போட்டால் கரும்புல கட்டி போல காட்சி சிவபெருமான் காலை பெரும் விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இட வல்லார்க்கு கரும்பு நில் கட்டி போல்வார் கரும்பு கட்டி வெல்லாம் அப்படி சிவபெருமான் எவ்வளவு பாட்டு திருக்கடூர் திருமயானம் திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சம்பந்த சுவாமி அப்பர் சுவாமி சேர்ந்து கடைசி திரு வீழி மிளலைக்கு வந்தார்கள் திருவீளி மிளலை ஆகாசத்திலிருந்து இறங்கின ஒரு கோயில் சிவபெருமான் இருக்கிற இடம் மேலே இருந்து விழுந்தது அதனாலே வீழி மிளலைன்னு அதுக்கு பேர் திருவேடி முடலை தேவர்கள் கொடுத்த இடம் பெருமை தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாவரப்பூர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் மந்தர்ன்னு சொல்றாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூ தான் இருக்கு ஒரு பூவை காணும் யார் எடுத்தாங்களோ தெரியலை காணும் யார் எடுத்தா சிவபெருமான் தான் வேற யார் எடுத்திருப்பா ஒரு பூவா காணும் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் நாளைக்கு சேர்த்து போட்டா செடியா வச்சு பெண் அவ்வளவுதானே அசலுக்கு ஒரு பூ வட்டிக்கு ஒரு பூ ரெண்டு பூ போட்டு போறோம் இல்லைன்னா எந்திரிச்சு போய் ஒரு பூ எடுத்துக்கிட்டு வருவோம் பூஜை பண்ற பொழுது எந்திரிக்க கூடாது பூஜை பண்ற பொழுது மனமோ உடம்போ வேற இடத்துக்கு போக கூடாது பெண்ண செய்யலாம் எனக்கு கண்ணன்னு பேர் என் கண்ணு தாவர கண்ணு வேகமா கண்ணை தோண்டி அப்பிவிட்டாரான் சிவபெருமான் திருவடியில ஆயிரம் தாமரப்பூவுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமரை பூ என் கண்ணு ஒரு தாமரை கண்ணு ஆயிரம் சரியா போச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்து சக்கரப்படையை கொடுத்தாராம் இந்த சக்கரத்தாழ்வார் சிவபெருமான் இருந்தது சலந்தராசுரனை வெற்றி கண்ட சக்கரப்படை அதை திருமாலிட்ட கொடுத்தாராம் இதை யாரு பாடுறா மாணிக்க சாமி திருவாசகரத்தை பாடுறார் பங்கயம் ஆயிரம் பூவினில் பங்கயம்னா தாமரன் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேபடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலு கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கமாடாமோ திருவேரி மழைக்கு போயாச்சு ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்தார்கள் கோயில்ல இருக்கிறார்கள் ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு சோத்துக்கு வழி இல்லை அவன் அவன் கொண்டு போய் சாப்பாட்டை பதிக்கிட்டான் அந்த காலத்திலே பழக்கம் கொடுத்திருக்க கூட காசு காசு தரப்பட்ட வழி இல்லை கனவு சொல்றேன் கிழக்கு வாசல்ல ஒரு காசு வைப்பேன் அதை சம்பந்தன் எடுத்துக்கட்டும் மேற்கு வாசல்ல ஒரு காசு வைப்பேன் அதை அப்படு சுவாமி எடுத்துக்கட்டும் அவங்க அவங்க மடத்துல அதை வச்சு சாப்பாடு போடட்டும் ரெண்டு காசு தங்க காசு மறுநாள் போய் பார்த்தா தங்க காசு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொன்னபடி கிழக்கு பக்கத்து காசு சம்பந்தருக்கு ஒரு தெளிவா சொல்லி விடுறாரு பாருங்க ஆளுக்கு ஒரு காசுன்னு சொல்லணேன் மேற்கு பக்கத்து காசு அப்பர் சுவாமிக்கு எடுத்துக்கிட்டாங்க சம்பந்த சுவாமி தங்க காசு வாங்கிட்டு சம்பந்த சாமி மனத்துல சாமி அப்பர் சாமி மடத்துல காலையில பத்து மணிக்கு ஜோறு போடுறாங்க நம்ம மனத்துல மத்தியான ரெண்டரைக்குத்தான் ஜோறு போடுறாங்க ரொம்ப பேர் அங்கையும் சாப்பிட்டு இங்கையும் சாப்பிட வந்துடுற ஏன் சாமி நம்ம மனத்துல லேட் ஆகுது ஆமா ஏன் லேட்டாக கூப்பிடு சமயக்கார கூப்பிடு ஏன் லேட்டு சாமி காசு சரிய என்ன சொல்றீங்க அப்பர் சுவாமிக்கு உடனே வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறானா சுத்தமான இருபத்தி நாலு கேரட்டு நைன் ஒன் சிக்ஸ் அதிகம் ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ அதான சரி அதுக்கு அப்படியே தங்க இருபத்தி நாலு கேரட்டு நமக்கு உள்ள காசு மாத்து ஒரு மாதிரி தெரியுது எடுக்கிறான் உரைச்சு பார்க்குறான் மத்தியஸ்த கடைக்கு அனுப்புறான் அவன் கருத்து கேட்குறான் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் சாம்பான் கொடுக்குறான் அப்புறம் வந்து சமைச்சு பரிமாற லேப்டாப் போகுது ஓ சிவபெருமானி இதுன்னு அநியாயமா இருக்கு ஆளுக்கு ஒரு காசு கொடுத்தீங்க அவருக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு காசு நம்மளுக்கு கொஞ்சம் வாசி வாசின்னா குற்றம் வாசி உள்ள காசு அது வாசி இல்லாத காசு சிவபெருமான் ஏன் அப்படி பண்ணார் தெரியுமா அப்பர் சுவாமி ஒவ்வொரு ஊருக்கும் கையில உலவாரப்படம் எடுத்துக்கிட்டு போய் திருத்தொண்டு பண்ணார் கோயில கழுவி சுத்தம் பண்ணிய கோயில்ல எந்த அழுக்கையும் போடப்படாது இருந்தா கழுவி சுத்தம் பண்ணணும் அப்பர் சுவாமி திருத்தொண்டு பண்ணினார் கை திருத்தொண்டு செய்ட்டினர் அதனால அவருக்கு நல்ல காசு சம்பந்த சுவாமி புள்ள சின்ன பிள்ளை அதுவும் ராஜாவட்டு பிள்ளை அப்பாவுடைய பிள்ளை இளவரசு அவர் எப்படி இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு அதனால உனக்கு இப்படித்தான் காசு நீ இளவரசனா இருந்தாலும் திருத்தொண்டு பண்ணாமையினாலே உனக்கு காசு சம்பந்தர் சுவாமி போனார் சிவபெருமானே வாசி தீரவே காசு நல்கு வீட்டில் சம்பந்தர் வர்ற பொழுது பார்ப்போம் பாட்டு பாடினாராம் சிவபெருமான் உடனே நல்ல காசு கொடுத்தாராம் இது எதுக்கு வம்பு அப்பவே கொடுத்துருக்கலாம் இல்ல காட்டுறதுக்காக சரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்கள் அன்பனே அடியேனை குறிக்கொள்ளே வெஞ்சொல் சமன் சிறையில் என்னை மீட்டார் வீழி மழலையே மேவினாரே வெஞ்சொல் சமன் சிறையில் என்னை மீட்டார் எல்லாம் கும்பிட்டாங்க புறட்டாங்க தலையாளங்காடு திருப்பெருவேலூர் திருமலைக்காடு திருமலைக்காடு வேதாரண்யம் வேத ஆரண்யம் அந்த ஊரில் ஒரு சிறப்பு தெரியுமா ஒரு அற்புதமான மரகதலிங்கம் இருக்கு சிவராத்திரி ராத்திரி அதுக்கு வழிபாடு நம்ம பக்கத்தில் என்ன பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஒரு முறை சிவராத்திரியில் மணி நேரம் பேச போட்டாங்க பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நாலு மணி நேரம் நான் பேசணும் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பேச சொன்னாங்க அப்புறம் அரை மணி நேரம் எனக்கு ரெஸ்ட்டு விட்டாங்க அந்த அரை மணி நேரம் உள்ள அபிஷேகம் கூட்டிகிட்டு போய் முன்னாள் உட்கார வச்சு விட்டாங்க இந்த ரெண்டு மணி நேரம் பேசுனதுக்கு பகவான் கொடுத்த பிச்சை என்ன தெரியுமா வகதலிங்க வழிபாடு முன்னால் உட்காரான்ட நான் காலை மடக்கி முன்னாள் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு ஏற்றாம்பு தூரத்தில் பழதிலிங்கம் இருக்கு கடவுளே இதுதான் நீ எனக்கு போட்ட பிச்சை கலைவகளுக்கு கையில வீணை இருக்காது யாழை நல்லா வரணும் யாழை பழித்த முடியாள் ஏன் அம்பாள் பேசுனா யாழ் வெக்கப்படுமா யாழை விட அழகா அவ பேசுவாள அதனால சரஸ்வதி பேச்சே போதும் சரஸ்வதி கையில வீண கிடையாது எங்க வேதாரண்யம் திருமலைக்காடு உப்பு காய்ச்சின இடம் ஆண்டு உப்பு வேதாரண்யம் உள்ள போறாங்க ரெண்டு பேரும் திருமலைக்காடு வேதங்கள் அடைத்த கதவு வெளிக்கதவை வேதங்கள் அடைத்து விட்டன ஒரு வீட்டுக்கு போனா முன்கதை வழியாத்தான் கதை வழியா போக முன்கதை வழியா போனா இருக்கும் வழியா போனா அந்த வீடு விளக்காது நான் வார்த்தையே சொல்லிவிட்டேன் ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு பின்கதை வழியா போனாராம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில தீராத பிரச்சனையா இருக்கு பாருங்க யோசிச்சு பாருங்க போகூடாது இது திருமறைக்காடு முன்கதவு கதவை திறந்துதான் உள்ள போகணும் பின்கதை வழியா போக கூடாது ரெண்டு பேரும் நிக்கிறாங்க சம்பந்த சுவாமி சொன்னாரா அப்படே மறைக்காட்டு கதவன் திறக்க பாடும் கதவன் திறக்கப்பாடும் மனக்கதவன் திறக்க பாடக்கூடிய நீங்கள் மறைக்கதவன் திறக்க பாடுகள் பண்ணி நேர் மொழியாளுமை பங்கரோ பாக்க மூடிக்கிறோம் பண்ணிநேர் மொழியால் வளம் செய்டறோ கண்ணினால் பெருமானே உன்னை கண்ணால பார்க்கணும் கதவை திற சிவபெருமான் கதவை திறக்கலை பாட்டு நல்லா இருக்கு இந்த ரெண்டு பாட்டு பாடட்டான் விவகாரம் நல்லா பாடினதுக்கு பனிஷ்மெண்டா இரண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து கதவை திறக்கல கதவ திறக்க வேண்டாம் கதவை திறக்கல பதினோராம் பாட்டு சிவபெருமானே அரக்கனை காலால எதிர்ச்சியே அவனுடைய நோய் உனக்கு வந்துருச்சா இறக்கம் இல்லாம ஆயிட்டியே அரக்கன் தான் யாரு இறக்கம் இல்லாதவன் அரக்கன் இறக்கம் என்றொருவொருள் இல்லாத நெஞ்சிலர் அறக்கர் பலர் அரத்தின் நீங்கினார் கம்பராமாயணம் அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம் எம்பெருவானே பத்து பாட்டு பாடி கத்திருக்கே கதவ திறக்க வேண்டாமா சுரக்கும் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன உன் கதவு திறக்கலையே சரக்க இக்கதவன் திறப்பிம்மினே பதினோராம் பாட்டு கதவு திறந்து பத்து பாட்டுக்கு சிவபெருமான் பேசாம இருந்திருக்க பதினோராம் பாட்டு கதவு திறந்துருச்சு உள்ள போனார்கள் கும்பிட்டார்கள் திரும்பினார்கள் இவர் சொன்னார் திரும்ப கதவை சாத்தணும் நீவால திறந்து போட்டு போகக்கூடாது நம்ம ஊர்ல கதவு சாத்தி இருக்க போதே சாமியை கடத்திக்கிட்டு போயிடுறேன் சினத்தை கடத்துங்கள் ஆணவத்தை கடத்துங்கள் பொய்யை கடத்துங்கள் காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னோம் ஆனா அதையெல்லாம் விட்டு சாமி விக்கிரகத்தை கடத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சேன் கடவு திரும்புமே சரி வெளியில வந்தாச்சு சம்பந்த சுவாமி இப்ப சாத்த பாடனும் ஒரு பாட்டுத்த சதுரம் மறைதான் செய்து வணங்கும் மதுரம் பொலிசூழ் மறைக்காட்டு இது நன்கிறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே உன் திருக்கதவத்தை சாத்தி எனக்கு அருள் செய்க ஒரு பாட்டு பாடுனாரா கதவு முடிச்சு அப்புறம் முறைக்கு பத்து பாட்டு பாடுற அந்த பத்து பாட்டுக்கு கதவு முடியே இருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நமக்கு பத்து பாட்டு வரைக்கும் இந்த சாமி சும்மா இருந்துட்டாரு பதினோராம் பாட்டுலதான் கதவை திறந்தாரு இவருக்கு பாரு ஒரு பாட்டு பாடின உடனே கதவை மூடிவிட்டார் நினைப்போம் நினைப்பாரா அவர் அப்பர் இல்லையே என்ன நினைச்சா தெரியுமா கடவுளே உன் திருவுள்ள தெரியாம கதவை திறக்க பாடிபிட்டனும் அதனாலதான் பத்து பாட்டுக்கு பேசாம இருந்தியோ உன் திருவுள்ளத்துக்கு மாறுபட்ட அல்லவா நான் கதவை திறக்க ஆசைப்பட்டுட்டேன் யோசிங்க கொஞ்சம் நெத்துங்க இந்த சிவபெருமான் பண்ண சரியா தப்பா அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன சரிதானே பண்ணணும் அதனால அவருக்கு மட்டும் அப்படி இவருக்கு மட்டும் இப்படி ஏன் அப்படி சிவபெருமான் பாட்டுக்கு அடைச்சு இருந்தது ஒரு பாட்டுக்கு திறந்திருந்தது சம்பந்த சுவாமிக்கு மொதல் பாட்டுக்கு திறந்திருந்துச்சு மொதல் பாட்டு முடிஞ்ச ஒன்னு மூடிச்சு மிச்சம் பத்து பாட்டுக்கு அடைச்சித்தான் கிடந்துச்சு அதன் பாட்டுலையும் ஒரு பாட்டுக்கு திறந்திருந்துச்சு பத்து பாட்டுக்கு அடைச்சிருந்துச்சு நீ பாடின பாட்டுலையும் பத்து பாட்டுக்கு அடைச்சு இருக்கு முதல் பாட்டுக்கு திறந்திருக்கு என்ன வித்தியாசம் அந்த முதல் பாட்டு அங்கே கடைசி பாட்டு உனக்கு முதல் பாட்டு அதான வித்தியாசம் அங்கேயும் ஒன்னு இங்கேயும் ஒன்னு இன்ஸ்டியூட்டன் ஒரு பாட்டு அடைச்சிருந்தது செய்து பத்து பாட்டு மனத்துக்கு போகிறார் அப்பர் சுவாமிக்கு வழிகாட்டார் Teruai mur, siwalingat talam, budengat talam. லத்துல ஒண்ணு இந்த ஏழு திருத்தலம் இருக்குல்ல திருவாரூர் தியாகராஜ பெருமான் மாதிரி விடங்கத்தலத்துல ஒண்ணு சூரியன் பூசித்த திருத்தலம் திருக்குவளைக்கு பக்கத்திலே உள்ள தலம் அங்க கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு இடம் அங்க போய் நிற்கிறார் இதுக்குள்ள சம்பந்த சுவாமி எந்திரிச்சு பார்த்தார் அப்பர் சுவாமியை காண எங்கேயோ போயிட்டார் தேடிக்கிட்டு அவர் பின்னால வர அப்பர் முன்னால போக ரெண்டு பேரும் திருவாய்மூருக்கு வர திருவாய்மூர் கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான் வந்து நிக்கிறார் சரி ஒழுங்கா பாடின ஒருத்தர் இருக்காரு அவருக்காக மறைக்கோ திருவாய் செஞ்சடையார் இவர் பித்தரே நீ பைத்திய காரனுங்கிறது தெளிவா போச்சு சிவபெருமான் என்ன பண்றாரு அழகான காட்சியை காமிச்சாரு சம்பந்த சுவாமி சொன்னாரா அப்பரே உங்கள் பெருமானை பாருங்கள் கையை காமிச்சாரா அதனாலதான் சம்பந்தருக்கு மரியாதை அதனாலதான் சம்பந்தர் தேவாரத்தை முதல்ல வச்சு ஆமா அறுபத்தி நாலு வயசுக்காரர் தேவாரம் பாடி ரொம்ப பாடினதுக்கு அப்புறம் தான் சம்பந்தரே பிறந்தாரு இவர் பாட்டுத்தானே முன்னால் இருக்கணும் திருமுறையில முதல்ல சம்பந்த குருநாதர் நிலை இவர் அடியார்கள் நிலை பொருந்தாத செய்கை கண்டேன் போற்றி புகழ கண்டேன் பரிசு கண்டேன் பாராகி புனலாகி நிற்கை கண்டேன் விருந்தாய்ப் பரந்த தொகுதி கண்டேன் மெல்லியலும் விநாயகனும் விளங்கக் கண்டேன் மீனாட்சியோடையும் பிள்ளையாரோடையும் காட்சி கொடுத்திருக்கார் மெல்லி எலும் விநாயகனும் தோன்ற கண்டேன் மருந்தாய் புனிதீர்க்குமாறு கண்டேன் வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறு எல்லாரும் புறப்பட்டு திரும்ப திருமலை காட்டுக்கு வந்தார்கள் பாண்டிய நாட்டிலே இருந்து தூதுவர்கள் வந்தார்கள் திருஞான சம்பந்தர் காதில் விழுந்தார்கள் பாண்டிய நாட்டிலே சமணம் அரசியாரும் அமைச்சரும் அனுப்பினார்கள் நீங்கள் வரவேண்டும் சம்பந்த பிள்ளையார் எந்திரிச்சார் அப்பர் சுவாமி அடிய மனுஷன் ஏ நான் கிளவேன் இந்த சமணர்கள் என்ன படுத்தின பாடு கொஞ்சமா நீர்த்தடையில போட்டவங்க நீங்க அங்கு போக கூடாது மாயை சால மிக வல்லார் அவர் மற்ற என்னை முன் தீய தொழிலும் பல கெட்டேன் செல்லை இசையேன் யான் என்றான் நீங்க போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அவர்கள் பொல்லாதவர்கள் சமணர்கள் அதை பற்றி பரவாயில்லை என் பக்கம் சிவபெருமான் இருக்கிறார் வேயுரு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வினை தடவை மாசொரு திங்கள் முடிமேடு அணிந்து என் உடமே புகுந்தால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அடியார்களுக்கு ஒன்பது கிரகமும் நல்லது ஒருத்தன் நேற்று எங்க வந்தார் ஐ நவகிரகத்தை சுத்துற போது இந்த பாட்டை படிக்கலாமா நல்லா படிக்கலாம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நவகிரகங்கள் நமக்கு நன்னையை செய்யும் அப்படின்னு சொன்ன தப்பா அழகா படிக்கலாம் கோளறு பதினோரு பாட்டு அது சம்பந்த சுவாமி வர்ற பொழுது விளக்கமாக பார்ப்போம் இன்னைக்கு வேண்டாம் கோடரு பதிகம் பாடினார் சம்பந்தர் புறப்பட்டார் அப்பர் பெருமாள் அங்கிருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டார் திருநாகை காரோணம் கற்றவர் பயிலும் நாகை காரோணம் படித்தவங்க ரொம்ப இருந்த ஊரு நாகப்பட்டினமான் நாமம் பரவினார் நமசிவாயை என்று வாழ்த்தினார் திருவேலிமழலை திருவாவடுதுரை அங்கிருந்து பழையாறை வந்துட்டார் பழையாறுங்கிறது பழைய சோழராஜாக்களுடைய தலைநகரம் சிவன் கோயில சிவலிங்கத்தை உள்ள வச்சு மேல மண்ண போட்டு மூடி சமன் பாலிகள் உண்டாக்கி விட்டார் சமன் பள்ளிகள் இப்ப கூட கோயில பள்ளின்னு சொல்ற பழக்கம் உண்டு திருச்செம்பன் பள்ளியும்பான் பழைய கால சமன வளக்கம் அதெல்லாம் சமணர்கள் மூடிவிட்டார்கள் திருநாவுக்கரசி பெருமான் அங்க வந்துட்டார் சிவபெருமான் இந்த கோயில்ல இருக்கார் காணமே கோயில் இருக்கு எங்க பார்த்தாலும் சமன் பாணிகள் பெருமானது முதல்ல ஏழாம் நூற்றாண்டுல உண்ணாவிரதம் தொடங்கி காமிச்சவர் அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டார் எம்பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் சிவபெருமானுக்கு தாங்குமா உடனே என்ன பண்ணார் ராஜாவுடைய கனவுல காட்சி கொடுத்தார் போ சமன் பாழி இருக்கு அதையெல்லாம் இடிச்சு கோயிலா மாத்து அப்படு பெருமான் சாப்பிடணும் ராஜா ஓடி வந்தார் பார்த்தார் உள்ள சிவலிங்கத்தை போட்டு இவங்க மூடி வச்சது இப்பத்தான் தெரியுது வெள்ளத்தையும் எடு சிவலிங்கத்தை வெளியே கொண்டா ஒரு கோயில் கட்டினார் இவர் வழிபட்டார் அமலர்களை பூரா விரட்டினார் ராஜா அந்த ஊரை விட்டுட்டு பழையாறை திரும்ப சிவன் கோயிலாயிற்று திருவாலம்பொழில் திருக்கானூர் அன்பில் ஆலந்துரை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் மேலை திருக்காட்டுப்பள்ளி நடந்து தினவுன்னு வந்திருக்க நான் ஏன் சொல்றேன் தெரியுமா நம்மளால அந்த ஊருக்கு போக முடியாத்தாலும் அந்த ஊர் பேர் காதல விளட்டுமே மந்திரம் இல்லையா அந்த ஊர் பேர் காதலை விளட்டுமே இருநூத்தி எழுபத்தி உங்க காதல விழுந்திருக்கும் முடியறது போதும் முடிகிற போது ச உங்க காத விழுந்து அழகான பாட்டு இந்த பிறவிக்கு இவ அம்மா அந்த பிறவிக்கு அவ அம்மா எந்த பிறவிக்கு யார் அம்மா தெரியாது இவங்க எல்லாம் கூட வரப்போறது இல்லை செத்து போனா கூட சின்ன விலக வச்சு எரிச்சுட்டு விட்டுருவாங்க எத்தாய தந்தைய சுற்றார் எம்மாடு சும்மா நல்லார் மாடுன்னு எந்த செல்வத்தை தலையில சுமந்து விட்டு போறோம் சாகர பொழுது ஒன்னும் சுமந்து விட்டு போறதில்லை ஒருத்தர் எழுதி வச்சான செத்து போற போது அஞ்சு கோடி ரூபா என்னோட போட்டு எரிச்சு அங்கே அங்கே வேணுமா பணம் அஞ்சு கோடி எல்லாரும் சரிட்டாங்க உன் பொண்டாட்டி விவரமான ஆளு சரி பண்ணி போடுறேன்ட்டான் செத்து போயிட்ட வக்கீலா வந்துட்டாரு அஞ்சு கோடி ரூபாய் நெருப்புல போடு பொண்டாட்டு சொன்னா எல்லாம் பேங்க்ல இருக்கு ஒரு செக் எழுதிட்டார நெருப்புல போட்டுல செக் அஞ்சு கோடிக்கு என்ன ஐம்பது கோடிக்கு எழுதிட்டு போறோம் எழுதி உள்ள போட்டாச்சு பார்த்தார் வக்கீலையா நீ விவரமான ஆழ்தான் பழச்சுக்கிடுவேன் அஞ்சு கோடி ரூபாயை வச்சு ஒரு கோயில் கட்டுங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு ருத்ரகாளி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து ஒருவர் இல்லை இவனாவது தப்போ உதவி செய்வானா ஒரு ஆள் மரணப்படுக்கைகளை கிடந்தான் நண்பர் பக்கத்தில் வந்துட்டார் கவலைப்படாது எல்லாரும் சாகத்தான் போறாங்க நீயும் சாகத்தான் போற குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன மாதிரி வேணும்னா கேளு நான் செஞ்சு தானே அவன் கேட்டானா ஒன்னே ஒன்னும் வேணும் என்ன கேளு நான் செய்கிறேன் புத்த நண்பன் இது கூட செய்ய மாட்டேன் கேளு ஒன்னும் இல்லை இப்ப தனியா போறதுக்கு பயமா இருக்கு துணைக்கு வரணும் வருவானா பறந்தடிச்சு ஓடி போயிடுவான் பகவான் தான் துணைக்கு வருவான் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேதும் செங்கோடும் மயூரமுமே யார் துணைக்கு வருவா செத்தால் வந்து ஒருவர் இல்லை சிறு பிறகால் அது கூட பெரியவராக வைக்க மாட்டாங்க சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பார் சித்தாய் நீடு பொன்னி திருவானிக்காவுடைய செல்வா என்றும் முற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டங் கொண்டடியேன் செய்ய அங்கிருந்து புறப்பட்டார் இந்த பக்கத்துல ஒரு ஊர் எங்க திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேரு மனச்சநல்லூர் பேர் அரிசி அப்படி அரிசி அந்த ஊர்ல ஒருத்தர் திருச்சியில அரிசி கடை வந்து அரிசியை போட்டு பொழுது நான் இங்கே தூக்குறது தொட்டு கும்பிட்டு வச்சு கையாண்டு போயிடுவேன் எங்க பஸ்ல போற பொழுது தூக்க முடியுமா நம்முடைய பேரன்பர் மனச்சனூர் ஒரு முறை அவர் கூட்டிகிட்டு போனார் பக்கத்தில் திருப்பை நல்ல வரணும் வாழத்தோப்பு சிவபெருமானுக்குரிய ஸ்தல வெருச்சம் வாழை திருப்பைங்க இந்த அரசியல்வாதிகள் பூரா போய் கொண்டுடுற ஏன் யமதர்ம ராஜாவே திருக்கட ஊர்ல உதச்சாரில் சிவபெருமான் புதற்ச பொழுது யம தர்மராஜா விழுந்துட்டை பதவி கொடுத்து விட்டாரான் போன பதவி திரும்ப வரணும்னா திருப்பைக்கு போ எம்எல்ஏல தோத்து போயிட்டியா திருப்பைக்கு போ எம்பியில தோத்து போயிட்டியா திருப்பைக்கு போ தனியா போறாரு உடனே எதிர்த்தாப்பட ஒரு குளம் இன்னும் இருக்கு ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அமைப்பு சிவபெருமான் வந்து உட்கார்ந்து இருக்காரு கோயில் அர்ச்சகர் மாதிரி சோறு எல்லாத்தையும் கலந்து இந்த கதம்ப சோறுன்னு சொல்லுவோம் பாருங்க அதுக்கு தான் பொது சோறுன்னு நல்லா இருக்கும் பூசையில சில சமயம் தைப்பூசத்துல சாப்பாடு போடுவாங்க உட்கார்ந்து சாப்பிடறவன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் குழம்பு அவியல் எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கதம்ப சோறு போடுவாங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பல ஊர்ல சாப்பிட்டுருக்கிறேன் கடம்ப சோறு அதுக்கு பொது சோறுன்னு பேரு சிவபெருமான் பொது சோறு வச்சுட்டு உட்கார்ந்து அப்பருக்கு பசிக்குமே என்ன ராமலிங்க சாமி பாடுறாரு நிலைமை தனிப்பாறேனோ திருவற்றியூர் பெருமானே ஆறு தூக்கிட்டு போயிச்சு கடலத்தாரு அந்த பெருமானுக்கு நீ சோத்த தூக்கிட்டு போய் நின்று உன்னை எப்ப எனக்கு காட்ட போற ராமலிங்க சாமி சிவபெருமான் உட்கார்ந்திருந்தார் வாழை தோப்பு வாழை எடுத்து போட இவர் சாப்பிட சிவபெருமான் இவரை கூட்டிக்கிட்டு போக கோயிலுக்குள்ள போன உடனே வரைஞ்சிட்டார் பல பதிகளை கும்பிட்டார் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் திருவண்ணாமலைக்கு வந்தா முதல்ல மலையை சுத்தினார் மலையே சிவலிங்கம் பதினாலு கிலோமீட்டர் மலையே சிவலிங்கம் மலையில ஏறினார் மேல ஏறி அந்த ஜோதி தரிகடத்தை கும்பிட்டார் சேர்க்குறார் இது எல்லாம் சொல்றார் பாட்டை பாரு செங்கடைய திருவண்ணாமலையை வழியாக உள்ள போன மேலே ஏறி போகலாம் இருக்கு நிறைய செய்திகள் அந்த இடமெல்லாம் போய் பார்க்கலாம் தொண்டர் தொழும்பு கெதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுது சிவபெருமானை கும்பிட்டு திருநாவுக்கரசர் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் வீட்டை விட சிறப்பானது திருவண்ணாமலையை கும்பிட எடுத்த பிறப்பு மோட்சத்துக்கு போனா திருவண்ணாமலையா இருக்க இருக்காது எனக்கு மோற்றத்துக்கு போறதை விட திருவண்ணாமலைய கும்பிடுறது சிறப்பு தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை காண்பினே வினை எல்லாம் போகணுமா திருவண்ணாமலையை கும்பிடு நிறைய பாடுறாள் இலிங்க புராணத்திற்குறுந்தொகை திருவண்ணாமலையை பத்தி அவளது பாட்டு திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை தெரியுமா நினைச்சபடி பறந்து முடியாது முப்பது வருஷம் இருந்து செத்து போயிருக்க முடியாது சிதம்பரம் தரிசிக்க முத்தி கோயில் நினைக்கிறது திருவண்ணாமலை இங்க இருந்து உத்தரகாளியம்மன் கோயில் இருந்து பெருமானே அண்ணாமலையாதேன்னு நினைச்சாருமா தெளிவா இருங்க நம்பனும் திரு ஓத்தூர் போனார் அப்படியே சுத்தி காஞ்சிபுரம் வந்துட்டார் தழுவ குலைந்த பெருவான் காமாட்சிய கும்பிட்டார் வைய முழுதும் தொழுதேர்த்தும் மதில் சூழ் காஞ்சிக்கு வந்துட்டார் காஞ்சி மக்கள் இவரை வரவேற்றார்கள் மாளிகை தோரண வழிபாடு பார்க்க செல்வத்தை இவர்களுக்கு பெருமான் அரியவன் வரமாட்டான் கரவாடும் கரைவனை மறச்சி வைக்கிறன் படிச்ச படிப்பையும் மறட்சி வைக்கப்படாது சம்பாதிச்ச பணத்தையும் கொடுக்காம பூட்டி வைக்கப்படாது பெருமான விடையேறும் வித்தகனை அறவாட விடைசாட விடை தாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தை வைத்தேனே கட்சி ஏகம்பனை நீதான் அமன்றால் என்னைந்திரத்தை து சரணம் கச்சாமிரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இது பௌத்தம் இதே மாதிரி சமணத்துக்கு உண்டு நமக்கு தெரியாது அந்த மந்திரத்தை எல்லாம் நீ தான் ஓது வித்தாய் அவர்களோடு போராட வைத்தாய் நோய் குண்டாக்கினாய் நோயை தவிர்த்தாய் இப்போ உனக்கு முன்னால நிக்கிறேன் உன் தொண்டு செய்யாவிட்டால் புளியவளார் எடுத்து என்ன அடி சொல்லுவோமா புளிய வளாறால் அடிச்ச தசை பிஞ்சுக்கிட்டு வந்துடும் சிங்கப்பூர்ல கசையடி கொடுப்பார்கள் ஆமாங்க புளிய வளாறு அடிச்சா பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அப்படி உனக்கு அடிமை செய்யாவிட்டால் புளியம் வளாரால் முனிவாய் கட்சியே கம்பது திருமார்பேரன் திருமார்பேற்றில போய் சாமி கும்பிட்டார் அங்கிருந்து புறப்பட்டான் கட்சி ஏகம்பன்யிலாப்பூர் கும்புட்டார் மயிலாப்பூருக்கு போன அடிக்கடி கேட்கிறது கபாலீஸ்வரே அப்பர் சுவாமி பாட்ட தொலைச்சு விட்டியே மதுரையிலே சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு கிடைக்கல மதுரை சுந்தரம் சுந்தரமூர்த்தி பாட்ட தொலைச்சுட்ட ஒழுங்கா வச்சுக்க தூப்பு இல்லை நம்ம என்ன பண்றது எல்லாம் போயிடுச்சு கரையாண்ல மயிலாப்பூருக்கு அப்பருசாமி பாடியிருக்காருங்க எப்படி பாடியிருப்பாரு கிடைக்கல போயிடுச்சு திருவர்த்தியூருக்கு போயிட்டான் உணர்வை நல்காய் மனம் தோணி மதிங்கிறது கோல் புத்திங்கிற கோலை வச்சு மனம்ங்கிற படகை ஓட்டுறேன் படகுல என்ன சரக்கு வச்சிருக்க கோபங்கிற சரக்கு வச்சிருக்கேன் வேற என்ன எங்கிட்ட இருக்கு சினவெனும் சரக்கை ஏற்றி செடிகடல்ல ஓடுற பொழுது மதன் மன்மதன் அப்படிங்குற பாறை முட்ட போகுது மன்மதன் பாறைகளை முட்டுனா நம்ம வாழ்க்கை படகு கவிழ்ந்து போயிடும் அப்போ உன்னை நினைக்கிற வாழ்க்கையை கூடு ஒற்றியூருடைய கோவே திருவற்றியோடு எல்லாம் சிவலிங்கம் திருவற்றியோடு திரு பாசூருக்கும் போன தெரியுமா மூங்கிலுக்கு கீழே சிவலிங்கம் மூங்கில் அடியில் முளைத்தலிங்கம் போயிட்டார் காரைக்கால் அம்மையாருடைய திருத்தலம் நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் சென்றாடின் தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடு செல்வர்தாமே இந்த வரி ரொம்ப முக்கியம் நான் முதல் முறை கைலாஷ் யாத்திரை போனேன் மானசரோவருக்கு போயிட்டோம் ராத்திரி எட்டு மணி மானசரோவர் கரையில நிற்கிறோம் நல்ல குளிர்ச்சி ஒரு பக்கம் நான் ஒவ்வொரு ஊர்லையும் பிரசங்கம் பண்ற பொழுது சொன்னேன் மானசரோவர குளிச்சா கைலாசத்தை வளம் வர்றது எளிதுன்னு சொல்லி வச்சேன் நான் புத்தகத்துல படிச்சத சொன்னேன் அதை எல்லாரும் பின்பற்றுவார்கள் நானா நினைச்சேன் எனக்கு <laughs> என்ன போகும் உயிர் தானே போகும் கழுத போயிட்டு போகுது போச்சு ஆயிரம் பேர் கொட்டுது தங்கல மூச்சு இழுக்குது சரிதான் இன்னைக்கு ஒரு வழிதான் நினைச்சேன் தீர்த்தங்கள் ஆனார் தாமே தாமே அடுத்த ஆடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே மூணு போட்டு எந்திரிச்சே குளிர் விட்டு வச்சு அஞ்சு நிமிஷம் உள்ள எங்க வெளியில வந்த மறக்காதீங்க பச்சை தண்ணியை தலையில் து வெந்ல கேக்குது காலையில நாலரை மணிக்கு தண்ணியை தலையில ஊத்துற கூட திருவாலங்காடு செல்வர்தான் திரு காலத்திக்கு போயிட்டார் திருவாலங்காடு கும்பிட்டு திரு காலத்தி பெருமான கண் கண்ணார பார்க்கிறார் கண்டுகொள்ள இருக்கான் காலத்து ஈஸ்வன் எங்க இருக்கான் என் கண்டுக்குள்ள இருக்கான் மனத்தகத்தந்தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்ட தொண்டர்கள் கூட்டத்தில் வந்து உங்களோட உட்கார்ந்து இருக்கிறான் இமயம் ஏழத்துக்கு அப்பால் இருக்கிறான் இந்த பக்கம் நறு கொன்றை போது கொள்ள இருக்கிறான் பொறுப்பில இருக்கிறான் நெருப்பில இருக்கிறான் காத்தில இருக்கிறான் மலையில இருக்கிறான் கைலாயத்து உச்சியில இருக்கிறா காலத்தில இருக்கிறான் அங்கெல்லாம் இருக்கிறாலே நீ நினைக்கிறேன் வரலாறு பெருமானை வணங்கி வழிபடுகிறோம் ஒரு நினைப்பு வந்தது அப்பர் சுவாமிக்கு திருக்காலத்தில் தென்க இலாயம் வடகைலாசத்துக்கு போகணும் நடந்து போகணும் கிளம்பிட்டார் ஸ்ரீசைலம் திருப்பருப்பதம் பேரு ஆந்திராவில் நடந்தார் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் முதல் மரு கும்புட்டார் தெலுங்கு நாட்டுக்குள்ள போற கன்னட நாட்டுக்குள்ள போற நடந்து நடந்து நடந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே மாலவ நாட்டுக்கு போனார் வங்காளத்தின் ஒரு பகுதி இலாட பூமின்னு அதுக்கு பேரு அந்த பகுதி கடைசி வாரணாசி காசிக்கு போயிட்டார் காசியை பற்றி பாடியிருக்கார் பாட்டு கிடைக்கல ஆனால் ஒரே ஒரு வரி கிடைக்கணும் மதில் உஞ்சை மாகாணம் வாரணாசி அப்படின்னு ஒரு பாட்டில் வருது வாரணாசியில் ஒரு சொல் மட்டும் வருது அதனால அதுக்கு காப்பு திருத்தாண்டகம்னு பேரு அதுல மட்டும் வரும் வாரணாசியில் போய் பாடினார் இனிமேல் என்ன செய்ய கைலாசம் போகணும் ஆரம்பிச்சுட்டார் நேபாளம் தாண்டி மேலே போறார் ஒரே இருட்டு நடக்க முடியலை இவரை பார்த்த உடனே தீய விலங்குகள் பாம்புருக்குணிக்கத்தை அன்ப அணைந்து முன் தீயவாய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின பாம்பு கடிக்கல புலி மேல பாயன நஞ்சு கால் வாயம் மணிப்பணங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போனார் பாதம் தேய்ந்தது குதிகால் தேய்ந்தது கால் குடங்கால் வரைக்கு தேஞ்சது கைகளினாலே தாவி தாவி ஏறினார் மணிக்கட்டு வரைக்கு தேஞ்சது முழங்கை வறுக்கி தேஞ்சுது நெஞ்சினாலே முறிந்தது உடம்பு முழுக்கங்கினார் தமிழ்நாடு யார் தமிழ் சிங்கம் போன்றவர் தமிழை ஆளக்கூடியவர் திருஞான சம்பந்தர் மாதிரி வாழக்கூடிய பெருமை மிக்கவர் திருநாவுக்கரசர் அப்படியே மயங்கி கிடக்கிறார் சிவபெருமான் பார்த்தார் இவர் இப்பவே கைலாசத்துக்கு வந்துட்டா இன்னும் பாட வேண்டிய பாட்டெல்லாம் முக்கியமா இருக்கே மகருக்கு இவர் இன்னும் போகலையே ராமேஸ்வரத்துக்கு போகலையே திருப்பத்தூருக்கு போகலையே அங்கெல்லாம் போகணும் இல்லை அதனாலே கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னாலே மானசரோவர் தீர்த்த கரை உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இரவு நேரத்திலே தேவர்கள் மேலே இருந்து வந்து வழிபாடு செய்யக்கூடிய தீர்த்தம் மானசரோவர் அந்த கரையில போய் இவர் விழுந்தாரா சிவபெருமான் அங்கே இருந்து அப்படியே ஒரு முனிவராய் காட்சி கொடுத்தார் இங்கே ஏ வந்த இது பொல்லாத காடு இந்த வெண்கல செய்து எது என் இவர் சொல்றார் உமாதேவியோடு எம்பருவான் வாழக்கூடிய கைலாசத்தை கண்டு கும்பிட வந்தேன் கைலாசத்தை கண்டு கும்பிட வந்தியா போயா முடியாது, கையிலை மால் வரை ஆவது காசினி மருங்கு பயிலும் பான்மையோர் அடைவதற்கு எழிதோ, என்னையா பண்ணன இந்த வெஞ்சொரத்தில் வந்து போக மீளு திரும்பிப்போ ஒரே வார்த்தை சொன்னார் திரும்பி போக மாட்டேன் கைலையின் இருக்கை கண்டு மறுத்தார் இந்த உடம்பு சாக தேவது செத்துட்டு போறேன் கைலாசத்துக்கு போகாம போக மாட்டேன் அப்படியா முனிவர் மறைஞ்சிட்டார் மேலே இருந்த அசரீரி வாக்கு ஓங்கு நாகினுக்கரசனே எழுந்திரு ஓங்கு நாகினுக்கரசனே எழுந்திரு இந்த பொய்கையில் மூழ்கு உனக்கு திருவையாற்றிலே காட்சி காட்டுவோம் அருள்புரி வேதனாய் கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தோழன் அயந்தருள் புரி என பொணிந்தாள் கைலாசத்தில் நீ எப்படி இருப்பியோ அந்த காட்சி எனக்கு காட்டணும் இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இங்க கைலாசத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் கைலாசத்தை போய் பார்த்துட்டு வரலாம் எஸ் எல்சி படிச்ச காலத்தில் இந்த பாடெல்லாம் திருநாவுக்கரசர் கணவனும் கூட்டிகிட்டு கைலாசத்தை காண திரும்பி திரும்பி பாக்க கைலாசத்தை காண போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போடுங்க மேகம் மறைச்சிருச்சு சொல்றான் மறைச்சா பார்க்க முடியாது எங்களுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் இங்கிட்டு வந்திருக்காங்க ஊர்ல இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வந்திருக்காங்க இந்தியாவிலே தென்னிந்தியாவிலேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் மறைச்சா இன்னத்துக்கு எல்லாம் உட்கார்ந்தா இந்த பாட்டு தான் படிச்சோம் இந்த பாட்டு அண்ணலே என்னை ஆண்டு கொண்டியா விண்ணிலே மறைந்து மேகத்தில் மறைஞ்சிட்டு இல்லை நாங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் மனுஷனாகி முழுக்க காட்சி இல்லை மறுநாள் காலையிலே எந்திரிச்சம் காட்சி போய் இரண்டாவது வர குளிச்சோம் சிவலிங்கத்தை வச்சோம் பூஜை பண்ணனும் சிவபுரன் சொன்னோம் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் கைலாசம் உள்ளார் சுவாமி மூழ்கினார் அதுக்குள்ள கைலாசத்தை பாடிட்டார் துருவயாத்திர கைலாச காட்சி வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மாலை எழுந்த மதியே போற்றி மண்ணியஞ்சிந்தையில் மேலைகள்ரும் போ தஞ்சாவூர் திருவயாத்திலேயும் பெண் யானையும் வருது ஆண்மயிலும் பெண்மயிலும் வருது கிளியும் ஆண்கிளியும் பெண்கிளியும் வருது காளையும் பசுவும் வருது மனமொத்த தம்பதிகள் எங்கே இருக்கின்றார்களோ அதுதான் கைலாசம் ரொம்ப ஈஸியா போச்சுல ஒருத்தூரம் தெலவழிச்சுட்டு போக வேண்டாம்ல மனமொத்த தம்பதிகளை பார்த்தா கைலாசம் உமையும் சிவனும் கோயிலுக்குள்ள வர்றார் கோயிலுக்குள்ள பகவான் கையில மலையவே காட்டுறான் தேவர்கள் வணங்கி நிற்கிறார்கள் வேதங்கள் முழங்குகின்றன தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் முனிவர் நெருங்கி நிற்கிறார்கள் அரம்பெயர்கள் பாடுகிறார்கள் கங்கை முதலி ஆறுகள் சுற்றி நிற்கின்றன கனநாதர்கள் கும்பிடுகிறார்கள் நந்தியம்பெருமான் பெருமானுக்கு பக்கத்திலே வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியோடு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடினா பச்சகரமான மீனாட்சி வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெப்பன வாகம் மலையாளுடன் கூட வீட்டிருந்த முன்கண்டனர் வாக்கின் மகளோடும் பாடி மாதிரை கண்ணியம் மாதர் அழகான நீங்க பெண்கள் அர்த்தப்படுத்தப்படாது அடகான பிறையைடிய பெருமான் மாதப்பிரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின்புகுவேன் அடியார்கள் நான் முன்னால போறாங்க நான் பின்னால போறேன் யாருமல் சத்தம் போடாமல் திருவையாத்துக்கு வந்துட்டேன் ஏன் போற போது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கை போச்சு கால் போச்சு மார்கு போச்சு உடம்பையே போச்சு அவ்வளவு பாடுபட்டு மானசரோவருக்கு போனேன் இப்ப மானசரோவரிலேருந்து திருவையாத்துக்கு வர்ற பொழுது சத்தம் போடாம வந்துட்டேன் பெண் துன்புகை தூக்கி போட்டுக்கிட்டு என்னங்க நல்லா இருக்கிறீங்களா ஆமா நீ எப்படி இருக்கிற ரெண்டு ஒன்னா சேர்ந்து அதுதான் எது காதல் காதல் அது முக்கியம் கைதோடுவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயில் ஒடுங்கூடி பேடைனா பேடை அதுதான் சீக்கிரம் களவு போகும் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி எட்டு ஐம்பது மணி கலகு போயிடுச்சு சும்மா இருந்தம்னா கலகு போச்சு பயன்படுத்தினா பரவாயில்லை நம்ம பயன்படுத்திவிட்டோம் காலம் கலகு போடாது பகவானே டிவிக்கு முன்னால களகு போடாது சினிமா படத்துக்கு முன்னால களவு போடாது தேவையில்லாத பேச்சை பேசி என் காலம் களவு போக்கூடாது பொருள் கலகு போனா கிடைக்கும் காலம் கலவு போனா கிடைக்காது பார்மதி கண்ணியினானை வார்குழலால் ஒடும் பாடி களவுபடாததொர் காலம் காண்பாங்கடை கணிக்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்றபோது இளமண நாகுதழுவி ஏறு வருவன கண்டேன் பசுவும் காளையும் வருது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்ணீர் கொட்ட பாருறார் ஒருவனாய் நின்றாய் நீயே வாசம் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிது ஏழு இருபதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்க சந்தோஷமா இருக்கு பேச பெரிதும் இனியாய் நீயே அடியில் வைத்தாய் நீயே தேச விளக்கெலாம் நீயே எல்லா விளக்கு நீதான் திருவையாரகராதும் பொற்ஜோதி எல்லா உலகமும் மானாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரி நன்மை அறிவாய் நீயே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லாதுனிகள் அருள் புகழ்சே வடி என் மேல் வைத்தாயே செல்வாய செல்வம் தருவாய் நீட்டு எத்தனை கோட்டையில் சின்ன சேவகன் செட்டியார் ஒரு புண்ணியவான் அவரு திருவையாற்றுக்கு திருப்பணி பண்ணனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணொட்டி அவருக்கு பேரு செட்டியார் முத்து கருப்பாயி திருப்பணிக்கு ஒரு சின்ன வீடு எடுத்திருந்தாங்க திருப்பணி வேலை நடந்துகிட்டே இருக்கு செட்டியார் கோயிலுக்கு போயிட்டு வர்ற பத்து லட்சம் ரூபாய் தருங்கல் திருப்பணி அம்பாள் அறம்படர்த்த நாயகி தர்ம சம்பந்தி கருங்கல் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு செலவழிச்சிருக்க அங்கிருந்து கூட்டு வண்டியில போட்டு கொண்டு வருவாங்களா அப்படி கொண்டாந்து வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க கருங்கள் அந்த காலத்துல செட்டியார் பாத்ரூமுக்குள்ள போற அங்கே இவ்வளவு ரகல கருங்க கிடைக்கும் சிற்பியை சிற்பி வந்தார் கோயில் வைக்க வேண்டிய கருங்கல் எப்படி நம்ம வீட்டு குளியல் அறக்கி வந்துச்சு தலையை குறிஞ்சிட்ட சொல்லு இது கோயில் தானே இருக்கணும் கோயிலுக்கு வாங்கினது எப்படி இங்க வீட்டுக்கு வரலாம் ஒண்ணுமில்ல சொல்லு அது பயன்படாத நான் அதை கேட்கல அது எப்படி இங்கே வந்தது யாரு கொண்டாந்தா மாட்டிக்கிட்டார் ஆட்சி வந்தாக ஆட்சி யாரு இவரு சம்சாரம் முத்து கருப்பாய் ஆட்சி வந்தாங்க மஞ்ச பூசறதுக்கு கல் நல்லா இருக்கும் கேட்டாங்க நான் தான் கொடுத்தேன் அந்த ஆட்சிய ஆட்சி ரெண்டு ஆள் தரம் செட்டிக்கு மூத்த தாரத்துக்கு ரெண்டு பெண் குழந்தை கூட வந்தது கோயிலுக்கு எடுத்து விட்டு போறதுக்கு இல்ல இந்த கல்ல கொண்டாந்து வச்சு எனக்கு பாவத்தை சேர்த்து விட்டு மூணு மரம் தலையில் அடிச்சுட்ட கொண்டு அங்க போடு கல்லை கொண்டு அங்க போட்டாங்க எந்த ஊர் திருவையாறு அவருக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லவா பக்தர்களுக்கு என்ன கு தெரியுமா குளித்து தொழுது முன்ன இப்போதில் செந்தேன் தெளித்து தேன் கொடுப்பாராம் சுவை அமுது ஊட்டி நல்ல சோறு போடுவாராம் அமரர்கள் சூழ் அழித்து தேவர்கள் நாம் பார்த்து இயங்குற மாதிரி உயர்ந்தடத்துல வைப்பாராம் பெருஞ்செல்வமாக்கும் வைப்பாரான் பெருஞ்செல்வமாக்கும் அடித்தளமே துன்பம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்துன் நாடி புகழ்ந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குளி நின்று அருள் தரு கை கொடுத்தேற்றும் ஐயாரன் அடித்தளமே திருவயாத்துக்கு பதினோரு பதிகம் எல்லாம் பாடிட்டு திருவயாத்துல ரொம்ப நாள் தங்கினார் ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு இந்த கைலாச காட்சி இப்பொழுதும் நடக்கிறது புறப்பட்டு திரு நெய்தானத்துக்கு வந்தார் நெய்யாடி அப்படை கும்பிட்டார் பாலாம்பளை கும்பிட்டார் மலபாடிக்கு வந்துட்டார் திரு மலபாடி திரு மலபாடியிலே பெருமானுக்கு வைரத்தூண் நாதர்ன்னு வேறு அசைக்க முடியாத சிவலிங்கம் வைரத்தூன் போன்ற சிவலிங்கம் நந்தி தேவனுக்கு கல்யாணமான திருத்தலம் திருமல நந்தி தேவர் கல்யாணத்துக்கு ஏழு சிவபெருமான் ஊர்வலமா போவார் சித்திர மாசம் அந்த ஊருக்கு வந்தார் திருப்பூந்துருத்திக்கு வந்துட்டார் முடிச்சிடணும் திருப்பூந்துருத்திக்கு வந்துட்டார் திருப்பூந்துருத்தியில ஒருத்தர் நம்ம திருவிசிப்பா பாடினவர் அவர் குறந்த ஊர் திருப்பூந்தி ஏழு ஊர் தலங்கள்ல முக்கியமான தளம் திருப்பூந்து ஆட்சி கொடுத்தார் அந்த ஊர் மலபாடி உங்களுக்கு ஞாபகம் வருதா சுந்தரமூர்த்தி சுவாமி மலபாடியில் என்னமோ ஒரு பாட்டு பாடினாரே பொன்னார் அரைக்க சைத்து செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மழ பாடியுள் அந்த ஊருக்கு வந்த கும்புட்டார் நிறைய பாட்டு அப்பத்தான் பாடினார் ஏகப்பட்ட பாட்டு நேரம் இல்லை ஒரு பாட்டு சொல்றேன் அப்ப நீ அம்மை அன்புடைய மாமன் மாமியும் நீ இது விவகாரம் அல்ல அப்பாவுக்கு அன்பு இருக்காதா அம்மாவுக்கு அன்பு இருக்காதா தலைவனுக்கு அன்பு இருக்காதா மாமியாருக்கு மாமனாருக்கு அன்பு இருக்குமா அன்புடைய மாமன் மாமியும் நீ பொண்ணு கட்டினவனுக்குதான் மாப்பிள்ள மேல ரொம்ப அன்பு இருக்குமா இது அன்புதானே அப்பனுக்கு அருள்மொழி கிடையாது அம்மாவுக்கு அருமொழி கிடையாது இந்த மாமனார் மாமியாருக்கும் அன்புடையமா ஏன் அப்படி பாடினாரு அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அன்புடைய பார்க்க முன்னாலையும் பார்க்க அன்புடைய ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொண்டாட்டி புருஷனுக்கு சமம் பாடுறாருங்க புருஷன் தான் உயர்வு பொண்டாட்டி மட்டம் தப்பு மாதரும் சுற்றும்னவும் இருக்கான்ப்பதுனா கார அப்பா நீ ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் அடக்கு வித்தால் அடங்குகின்றேன் ஓட்டுவித்தால் ஓடுகின்றேன் உறக்கு உறங்குகின்றேன் காட்டு காணுகின்றேன் எல்லாம் பாட்டு எத்தனையோ பாட்டு நேரம் இல்லை தலையே நீவனங்கள் திருப்பூந்துருத்தியில் இருக்கிற பொழுது இத்தனை பாட்டும் பாடினார் அப்போ சம்பந்த சுவாமி அங்க வந்துட்டார் திருப்பூந்துருத்திக்கு சம்பந்தர் வர்றாருன்னு அப்பறம் திருப்தி போச்சு பல்ல சார்ந்த பின்பக்கம் நடந்தே வர்ற திருந்துச்சு வந்தா உள்ள மடம் திருப்பூந்துருத்தி மடம் அப்பர் சுவாமிகளே கட்டின மடம் அந்த மடத்துக்குள்ள போய் திரும்பி வந்தும் பேரு பெற்று அடியேன் இங்கு இருக்கு முன்னால வந்து தூக்கப்படாதா ஏமா பின்னாடி நிறுத்த அது தெரிய எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று உம் அடியேன் உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்று இங்கு உற்றேன் என்றார் சம்பந்தர் பாண்டிய நாட்டில் நடந்ததை பூரா சொன்னார் இவர் இதுவரைக்கும் நடந்ததை போரா சொன்னார் ரெண்டு பேரும் விலகினார்கள் இவர் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார் திருப்பத்தூருக்கு வந்தார் திருப்பத்தூர் பெருமானை கும்பிட்டார் மதுரைக்கு வந்துட்டார் திருநாவுக்கரசர் இப்பதான் மதுரைக்கு வரார் ஒரு ரகசியத்தை சொல்றேன் இவ்வளவு காலமா மதுரை இவர் பூஜை பண்ணார்ல எந்த கோயில் சிவலிங்கத்தை நினைச்சு பூஜை பண்ணார் ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில் சிவலிங்கத்தை மனசில் வச்சு நினைச்சு பூஜை பண்ணுவாங்க இவரு பூஜை பண்ண சிவலிங்கம் மதுரை சொக்கனான அப்படின்னு எங்க சார் சொல்லிருக்கு வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து குடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுழ்த்திங்கள் சடையானை தொடர்ந்து தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி சேயானை நிறுத்துங்க தென்கூடல் திருவாலவாய் சிவன் அடியே சிந்திக்கம் போடுகிறார் அவன் அடியே தென்கூடல் திருவாலவாய் நானே இத்தனை காலமா சிவபெருமானாகிற சுக்கலிங்க பெருமானை சிந்தித்தேன் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனத்துக்கு போறார் திருப்பூவனம் காசிக்கு சமானம் அஸ்தி போல ஒருத்தர் அஸ்தியை கொண்டு விட்டு போனான் வெளியில வச்சு விட்டு கோயிலுக்குள்ள போயிட்டார் இந்த காவக்காரன் திறந்து பார்த்திருக்கேன் உள்ள பூ இருந்திருக்கு வேலைக்காரன் கூடி இவர் பூவனத்துக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து அஸ்தி எடுத்துக்கிட்டு காசிக்கு போயிட்டார் வேலைக்காரன் கூட போயிட்டான் காசியில கங்கையில திறந்து பார்க்கறாங்க அஸ்தி இருக்கு அவன் கேட்டான் இதுல பூவில்ல இருந்ததுன்னா புட முட்டாளே இது எங்க அப்பாவுடைய அஸ்தின்னார் அதான் திருப்பூவனத்துல திறந்து பார்த்தேன் பூவா இருந்துச்சுன்னா அப்ப திருக்கோடான்னு திரும்பி வந்து அஸ்திக திருப்பூனத்தில் போட்டார் காசியில போடாம பூ வண்ணம் அதான் பூவணம் ராமேஸ்வரத்துக்கு போனார் எல்லாம் கும்பிட்டார் திருநெல்வேலி திருக்கான பேர் காளையார் கோயில் எல்லாம் முடிச்சு கடைசி திருக்குவலூருக்கு வந்துட்டார் எண்பத்தோரு வயசு திருஞான சம்பந்தர் அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கைலாசத்துக்கு போயிட்டார் போய் அஞ்சு ஆறு மாசம் ஆச்சு இவருக்கு தாழ முடியாத வயசு அதனால அங்கே போய் கலந்துக்கலை திருப்புகலூர்ல இருளவாரப்பணி எப்ப எண்பத்தோரு வயசில் எது தாப்புல பைரம் கிடக்கு மாணிக்கம் கிடக்கு நம்மளா இருந்து அடுத்து வைக்கலாம் வச்சுருப்போம் கல்லோட கல்ல தூக்கி எறிஞ்சிட்டாரு புருஷனும் பொண்டாட்டியும் சன்னியாசி ஆகிட்டாங்க புருஷன் முன்னால் போனான் பொண்டாட்டி பின்னால் வந்தான் இந்த புருஷன் போற இடத்துல ஒரு வைர மூக்குத்தி கிடந்தது இந்த மூக்குத்தி அவசப்படுவாளே ஆசைப்பட்டுட்டா சன்னியாசத்துக்கு தப்பு இல்ல அப்படின்னு இந்த புருஷ சந்யாசி குளிய தோண்டி மூக்குத்திய போட்டு மூடுனா அவ பார்த்துட்டான் என்ன பண்றீங்கன்னு கேட்டான் பொய் சொல்லாத அந்த காலத்து சன்னியாசி தெரியுமா வைர மூக்குத்தி கிடந்தது நீ பார்க்க வேண்டாம்னு மூடிட்டேன் உங்களுக்கு இன்னும் கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டா இந்த ஆளு என்ன பண்ணாரு தெரியுமில்ல இனிமே நீ முன்னால போனால வர புரியுதா வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா நீ என்னையா சன்னியாசி தூக்கி எரிஞ்சிட்டார் அழகான பொண்ணு ரம்பை வந்து நடனம் மாடுறா எண்பத்தோரு வயசு சாமி ரம்பையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டாரு விவேகானந்தரை மயக்கிறதுக்கு ஒரு தாசி விட்டு தள்ளி விட்டாங்க அவளுக்கு காசு குத்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அவ ஒண்ணும் போடாம உட்கார்ந்துருக்கான் யோசிங்க சாமி இளைஞர் முப்பது வயசோட இருக்காது உள்ள போனாரா அவளை பார்த்தாரா கும்பிட்டாரா அம்மா தாயே வராசக்தி ராஜ மாதா ராஜ என்ன அழகா இருக்கிறேன் அம்மணி ஜெகதம்பிகை கருணாகரி என்று பாட ஆரம்பிச்சிட்டேன் புரியுதா அதுதான் அந்த பேராற்றல் கடைசி சித்திர மாசம் சதய நட்சத்திரம் நல வருஷம் சித்திர மாசம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் ஆண்டு ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி சித்திரை சதய நட்சத்திரம் திருப்புகலூர் பெருமான கும்பட்டார் பகவானேனு எண்பத்தோரு வயசு எம்பெருமான் திருவடியை எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றும் ஓர்களை களந்தடியே கை தொழுது காணினல்லால் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தால் ஒன்பது வாசப்பொடி வச்சே அவ்வொம்பதும் அடைக்க போகுது ஒன்னன்னா சொல்லிட்டு அடைக்கணும் சித்திர மாசம் காது அடைக்கட்டும் வைகாசி மாத்தில கண்ணு அடைக்கட்டும் ஆனி புண்ணியா உ போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே ஒரு ஜோதி உண்டாயிற்று அப்பர் பெருமான் ஜோதியில் கலந்தார் அன்பர்களுக்கு நம்முடைய வணக்கம் நன்றி